ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிற பாடம் உண்மை நீ அறிவாயா என்ற தலைப்பிலே நேரடி இணையதள வகுப்பாக இன்று நடைபெற உள்ளது இதிலே கலந்து கொள்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் பாடங்களை கவனத்துடன் கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பாடங்களிலே ஆன்லைன் ரெக்கார்டிங்கிலே சிக்னல் குறைபாடுகளினாலே ஆடியோவில் ஏற்றத்தாழ்வுகள் வரலாம் அதை சற்று அனுசரித்து கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஒன்றே ஆகிய பரபிரம்மம் எல்லையில்லாமல் எங்கும் நீக்கம் வர நிறைந்திருக்கின்றது அது ஆன்மாவாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த ஆன்மாவை தரிசிப்பதற்கு நமக்கு தடையாக எவைகள் உள்ளன என்று பார்த்தால் ஐந்து கோஷங்கள் உள்ளன என்பதை கடந்த வகுப்பிலே பார்த்தோம் அந்த கோஷங்களை அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோசம் விஞ்ஞானமய கோஷம் மற்றும் ஆனந்தமய கோஷம் என்ற ஐந்து கோஷங்களை பற்றி அறிந்து கொண்டோம் இந்த ஐந்து கோஷங்களுக்கும் அப்பாற்பட்டு ஆன்மா இருக்கிறது அதை அறிந்து கொள்ள இந்த ஐந்து கோஷங்களையும் நாம் கடக்க வேண்டும் என்று கடந்த வகுப்பிலே பார்த்தோம் இதிலே கடைசியாக காரணத்தேகம் என்ற ஒன்றை பற்றி பேசினோம் இந்த காரணத்தேகம் என்பது நம்மால் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்களின் தொகுப்பாகிய சஞ்சித கர்மா என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் இந்த ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்கள் நம்மை இயக்கி கொண்டிருக்கின்றன என்றும் நாம் கடந்த வகுப்பிலே அறிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த எண்ணங்களின் தொகுப்பு சித்தம் என்பதில் சேகரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் பார்த்தோம் இப்ப அந்த சித்தம் என்பது எங்க இருக்கிறது என்று கடந்த வகுப்பிலே நாம் பார்த்த பொழுது அது ஈஸ்வர சித்தம் என்று அறிந்து கொண்டோம் அந்த ஈஸ்வர சித்தத்தின் வாயிலாக எண்ணங்கள் எழுகின்றன அந்த எண்ணங்களின் வாயிலாக என்னென்ன விஷயங்களை நம்ம படிப்பு தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அந்த அடிப்படைகளை எல்லாத்தையுமே நம்ம அணுகுறோம் அது மொழியாகட்டும் கலாச்சாரமாகட்டும் கல்வியாகட்டும் எல்லாமே நம்ம எதை கத்துக்கிட்டு இருக்கோமோ அதனுடைய அடிப்படையில தான் நம்ம எல்லாமே அணுகுறமே தவிர இந்த அணுகுமுறை எதை சார்ந்து இருக்கிறதுன்னா நம்மளுடைய மனதை சார்ந்து தான் இருக்கிறதே தவிர நம்முடைய அகத்தில் இருக்கக்கூடிய அறிவை சார்ந்து இல்லை அதனால எங்க ஒரு விஷயம் நீங்க நல்லா உள்வாங்கிக்கணும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம எதை தேடுறோம்மோ அதுவாகவே நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு அனுபவம் ஆகாததுனால தான் நம்ம எதையோ இருக்கோம் ஏன் அது நமக்கு அனுபவம் ஆகலை அப்படின்னா அறியாமைதான் காரணமாக இருக்கின்றதை நமக்கு தடைய அந்த அறியாமைதான் இப்போ பெரும்பாலானவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள கூட வேற வேற விதமா ஏற்றி வைத்துக் கொண்டு அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி பயணிக்கிறாங்களே தவிர அந்த பாதையில வந்து அவங்க முழுமை அடைந்தார்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா யாருமே முழுமை அடையலையே அப்படின்னா இவங்க வேற எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர தான் அறிய வேண்டியது நானாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறது தெரியாததுனாலதான் இந்த பிரச்சனை இங்க உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பொருள் மட்டுமே இருக்கிறது அதுவே பரம்னு பேர் அதுக்கு இப்ப பரம்னா அதுக்கு பேரு வெட்ட வெளி அவ்வளவுதான் அதாவது அந்த வெளிக்கு எந்த ஒரு உருவமும் வடிவமும் அங்க பெயரும் கொடுக்கப்படவே கிடையாது அப்ப அந்த வெட்ட வெளியில உருவங்கள் எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா எல்லாமே தாட்ஸ் தான் இப்ப அந்த வெட்ட வெளி நீங்க சொன்ன உடனே ஏதோ உங்களுக்கு வேறாக அந்த வெட்ட இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க அப்படி அந்த வெளியாகவே நீங்க தான் இருக்கிறீங்க அந்த உயிராகவே நீங்கத்தான் இருக்கிறீங்க அந்த ஆன்மாவாகவே நீங்கள் தான் இருக்கிறீங்க ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினாலே நீங்க வந்து ஒரு வடிவத்தை உண்டாக்கிக்கிட்டு அந்த வடிவத்திலேயே பயணம் பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர அந்த வடிவத்துக்கு அப்பாற்பட்ட தன்னுடைய உண்மை சுரூபத்தை நீங்க உணர முடியாத நிலை எதனால உண்டாகுது அப்படின்னா உங்கள் மீது ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்கள் தான் காரணமாக இருக்கிறது இப்ப இது எப்படி இந்த பரிணாமம் வந்து நமக்கு மாற்றம் அடையக்கூடிய நிலையில வருது இந்த எண்ணங்கள் விதவிதமா இருக்குது அப்படின்னு இப்ப எப்படி நம்ம வேதாந்தத்தை படிக்கும் போது ஒரே மண் தான் ஆனா அது செய்யப்பட்ட வடிவங்கள் ஒண்ணு குடமாகவும் ஒன்னு ஸ்பூனாகவும் ஒன்னு டம்ளராகவும் ஒன்னு தட்டாகவும் செய்யப்பட்டிருக்கு தங்கம் ஒன்றேதான் அந்த ஆபரணங்கள் செய்யும் பொழுது அது பல வர அது போல ஆனால் இந்த உருவங்களில் உண்டாகுகின்ற அறிவு பரிமாணம் மாறுபடுகின்றது எப்படி நம்ம தங்க ஆபரணங்கள் செய்யும் பொழுது ஒரு நெக்லஸ் ஒரு மாதிரி நமக்கு கழுத்துக்கு புரிஞ்சு வரும் செயின் ஒரு மாதிரி புரிஞ்சு வரும் கம்மல் ஒரு மாதிரி கழுத்துல போட முடியாது காதல்தான் போட முடியும்னு எப்படி ஒரு வரையறை இருக்கிறதோ அது போல இங்க அறிவு பரிமாணம் பிரதிபிம்பிக்கக்கூடிய உபாதிகளை பொறுத்து ஒரு வரையறை வைத்துக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இங்கு உருவங்கள் வேறுபடுகின்றன அதுல ஒரு அறிவு தாவரத்திலிருந்து ஆறு அறிவு மனிதன் வரை அறிவு பரிமாணத்தில் மாறுபடுகின்றனே தவிர உருவங்களில் மாறுபடுகின்றதை தவிர இங்க எல்லாமே அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற பிம்பங்கள் தான் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா தங்கத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட நகைகள் எல்லாம் வந்து போகின்றவைகள் ஆனால் தங்கம் மட்டுமே என்னைக்கும் சாஸ்வதமா இருக்கும் ஒரு வைர நெக்லஸ் பண்ணாலும் சரி ஒரு தாரம் செஞ்சாலும் சரி ஒரு கம்மல் செஞ்சாலும் சரி நம்ம என்ன பண்ண போறோம் அதை விற்பனைக்குன்னு போகும்போது அதை தங்கத்தினுடைய அடிப்படையில்தான் மதிப்பிடுகின்றோமே தவிர அதனுடைய மாடலை பார்த்தோ அல்லது அதோட எதை பார்த்தோ நம்ம விளைப்ப நிர்ணயிக்கிறது இல்ல இப்ப ஒரு பத்து பவுன் தங்கத்தில் செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆரம் வந்து பத்து பவுனுக்கு தான் மதிப்பீடு செய்யப்படுகிறதே தவிர இந்த ஆரம் ரொம்ப அழகாக இருக்கிறதுன்ட்டு அதுக்கு யாரும் வேலை சேர்த்து கொடுத்துட மாட்டாங்க அப்போ மதிப்பீடுங்கிறது தங்கத்தினுடைய மதிப்புக்கு தான் இருக்கிறதே தவிர செய்யப்பட்ட ஆபரணங்களுடைய அழகுக்கு அங்கு கிடையவே கிடையாது ஆனால் அந்த அழகு யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றதுன்னா கஸ்டமர் ஆகிய பையர்ஸ் நம்ம திட்டம் தான் அது தேர்ந்தெடுக்கப்படுகிறது நாம தான் வந்து எனக்கு இந்த ஆரம் பிடிச்சிருக்கு அந்த செயின் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பொருளை மாற்றி மாற்றி பார்க்கின்றோமோ அது போல மாதிரி இந்த உலகமும் நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு மாற்றி மாற்றி காணப்படுகின்றது இப்ப அவரவர்கள் ஏற்றி வைத்துக் எண்ணங்களுடைய அடிப்படையில் தான் இந்த உலகம் நமக்கு பிரகாசிக்கின்றதை தவிர உண்மையில் இந்த உலகம் என்பது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு அறியப்பட வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கிறது இப்ப இந்த அறியப்பட வேண்டிய உண்மை உங்களுக்கு எப்படிப்பட்ட உண்மையாக இருக்குது அப்படின்னு கேட்டா இதுவும் ஒரு ஏற்று வைக்கப்பட்ட அறிவாகத்தான் உங்ககிட்ட இருக்கிறதே தவிர அனுபவமாக்கப்படவில்லை எப்படி வந்து ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதோ படிக்கும் போது இந்த ஒரு படத்தை வந்து நம்ம சின்ன குழந்தையில புக்ல படிச்சிருப்போம் ஆனா இந்த புக்கில் பார்க்கக்கூடிய இந்த சுரக்காய் வந்து சமையல் செஞ்சு சாப்பிட முடியுமான்னா நிச்சயமா முடியாது ஏன்னா அது சுரக்காய் இப்படித்தான் இருக்குங்கிற ஒரு தோற்றத்தால் வரையப்பட்ட ஒரு படம் அந்த படத்தின் பக்கத்திலே போடப்பட்ட ஒரு பெயர் அவ்வளவுதானே தவிர ஆனா உண்மையான சுரக்காயை நம்ம கண்ணுல பார்த்த உடனே ஓய் தான் சுரக்காயான் தெரியும் அப்புறம் அதை அறுத்து நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட்டா தான் அதனுடைய சுவை தெரியும் எப்படியோ அது போல பிரம்மம் என்பதை பற்றி நாம் நிறைய விஷயங்கள் படித்து வச்சிருக்கிறோம் இறைவன் என்பதை பற்றி நிறைய ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த இறைவனுடைய உருவங்களையும் பலவராக நாம் பகுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அது அவரவர்களுக்கு பிடித்தமான உருவ வழிபாடுகளில் நம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அதை அம்பாளாக வழிபடுபவர்கள் அம்பாளாக வழிபடுகின்றார்கள் அந்த அம்பாளிலேயே பலவித அம்பாள்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி சிவத்துல வந்து பலவிதமான வடிவங்களை நம்ம உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதே மாதிரி சிவ விநாயகர் முருகன் என்று உருவ வழிபாடுகளுக்கு ஒரு எல்லையே இல்லாத அளவுக்கு நம்முடைய தர்மத்திலே புகுத்தப்பட்டிருக்கின்றது இது எல்லாம் மனதை குழப்பத்துக்கு கொண்டு வந்து விட்டதே தவிர உண்மையில் அதை சரியான பாதையில் பயணிப்பதற்கான சரியான வழிகாட்டி இல்லாமல் போனதுதான் காரணமாக இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆக இங்கு ஒரே ஒரு பொருள் வெட்ட அது மட்டுமே இருக்கிறது இங்கு உண்மையில் நீங்களோ நானோ கிடையவே கிடையாது ஆனா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கா நம்ம ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையில நமக்கு ஒரு நாம ரூபத்தை நம்ம வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம் அதுல என்னுடைய பெயர் என்னது நான் இப்படிப்பட்டவன் நான் ஆண் அல்லது பெண் நான் இந்த படிப்பு படித்திருக்கின்றேன் நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவள் நான் இந்த ஜாதியை சார்ந்தவள் அல்லது நான் இந்த மதத்தை சார்ந்தவள் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாம் இங்க நிறைய விஷயங்களை புகுத்தி கொண்டிருக்கின்றோமே தவிர இதையெல்லாம் புகுத்தப்படுவதற்கு முன்பு நம்முடைய மூலம் எப்படி என்று நாம் சற்று யோசித்து பார்த்தோமே நம்ம பிறப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அணுன்னு தான் சொல்ல முடியும் அந்த அணு கண்ணுக்கு தெரியாத சூட்சமானதாக இருக்கிறது இப்போ அந்த அணு ஏன் வடிவம் எடுக்கின்றது அந்த அணுவுக்கு அந்த வடிவம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ள ஏற்படுவதற்கு என்ன காரணம்னா நம்ம படித்த அறிவியல் காரணம் ஏனென்றால் நம்ம அறிவியல் படித்து வைத்திருக்கின்றோம் ஒரு அணு என்பது இப்படிப்பட்டது அது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருப்போம் அது ஒரு அணு அப்புறம் உயிரணு என்பது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்வதிலிருந்து உண்டாகக்கூடிய ஒரு உடலிலே உண்டாக்குகின்றது என்பது போல ஒரு மருத்துவம் சார்ந்த கல்வியோ அல்லது வானியல் சார்ந்த பாடிப்பையோ நம்ம படித்துக்கொண்டு அதுல நிறைய சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் ஜோதிடமும் இங்கு ஒரு வியாபார மையமாக அதாவது இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு பக்கா பிசினஸ் தான் ஏன்னா இங்க வந்து வானவியல் சாஸ்திரத்துக்காக எழுதப்பட்ட சாஸ்திரங்களை வந்து மனிதனுக்காக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் இங்க எல்லாமே நம்முடைய எண்ணங்களின் அடிப்படையில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதே தவிர இருக்கின்ற ஒரே பொருளாகிய பரத்தின் மீது எதுவும் கிடையாது அது தண்ணில் தானாய் தன்மயமாய் அது மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த பரம் எப்படி தன்னை அனுபவமாக்கிக் எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொண்டது அப்படின்னு பார்த்தா நம்ம புரிகிற மாதிரி பார்க்கலாம் இப்ப நீங்க இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அறிவு இருக்கு அந்த அறிவினுடைய அடிப்படையில நீங்க ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் உங்களால நீங்க ஒரு ரோபாட் உருவாக்குறீங்கன்னு வைங்களேன் அந்த ரோபோட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரி வேணா ஆப்ரேட் பண்ண முடியும் அதை சமையல் செய்ய வைக்கலாம் அதை நடந்து போய் உங்களுக்கு தேவையான பொருளை கொண்டு வர வைக்கலாம் இப்ப இதுக்கு இதுக்குண்டான அத்தனை டெக்னாலஜியும் உங்ககிட்ட இன்றைய கையில இருக்கு அப்ப அது மாதிரி ஒரு இயந்திரத்தை நீங்க வடிவமைத்து உங்களுடைய சாதக பாதகங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை இயக்கிக் கொள்ள முடியக்கூடிய அறிவாற்றல் சாதாரண மனிதனாகிய நம்மிடத்திலே இருக்கின்ற பொழுது எல்லையில்லாத அந்த பேரறிவு தனக்கு தேவையானதை படைத்து அனுபவமாக்கி ஆசைப்படுகின்றது அவ்வளவுதான் நீங்க விஷயம் அப்ப அது படைத்து கொண்ட அத்தனை பொருட்களும் அத்தனை அனுபவங்களும் அதற்கு உரித்தானது தானே தவிர நமக்கு உரித்தானது கிடையவே கிடையாதுதான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஆனா நாம என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு அனுபவம் என்னுடையது அப்படிங்கிற அகங்கார மமகாரத்துக்குள்ள நம்ம வந்துடும் ஏன்னா நம்ம உள்ள இருக்கிற அந்த அறிவை அறியாததுனால்தான் பிரச்சனை ஏன்னா நம்மளை இயக்கி அந்த இயக்கதார் யார் அப்படின்னு நம்ம பார்க்காததான் இங்க பிரச்சனை ஏன்னா நாம இங்க டுவாலிட்டிக்குள்ள வந்துட்டோம் நாம வந்து தனியா ஒரு உருவம் எடுத்துட்டோம் நான் வந்து ஒரு ஜீவன் அது வந்து பரமாத்மா நான் வந்து ஜீவாத்மா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு ஏற்று வைக்கப்பட்ட எண்ணத்தினுடைய நம்ம டுவாலிட்டிக்குள்ள சிக்கிபுட்டு இருக்கோம் பட் இங்க அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் இப்ப ஒரு ரோபாட்டை இயக்கக்கூடியவன் அவன் தான் ஆப்ரேட் பண்றான் ஆனா அங்க டுவாலிட்டியே கிடையாது அவன் இருந்தா தான் அந்த ரோபாட்டை இயங்கும் அவன் இல்லைன்னா அது ஒரு ஐடியல் திங்க் தானே சம்பந்தம் எதுக்கும் பயன்படாத சும்மா மூலையில போட்டு வச்சிருக்க வேண்டியதுதான் ஆனா அதை ஒரு தேவையான மாதிரி சமையல் செய்யறதுக்கும் அல்லது அதை வச்சு நம்ம ஒரு பொருளை எடுத்து வருவதற்கோ பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு அப்ப அது மாதிரி இந்த உலகத்தை இறைவன் தான் இயக்கி கொண்டிருக்கின்றான் அப்ப அவ இயக்குறான் அப்படின்னா அந்த இயக்கத்துக்கு அவசியம் என்ன காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இல்லை நம்மளுடைய இயக்கத்துடைய நோக்கம் என்னங்கிறதை இங்க நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்ப என்னுடைய இயக்கத்துக்கு நான் பல காரணங்கள் எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது நான் எதுக்காக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி அதை நான் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அதற்க மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்க யூஸ் பண்ணலாம் வந்து ஒரு கம்பெனி வாங்கலாம் என்னுடைய உங்களுக்கு எப்படி தெரியாதோ அது போல அந்த இறைத்தன்மையினுடைய பர்பஸ் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அது என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா இந்த இயக்கத்துக்கு ஆதாரமாக அதுவே இருக்கின்றது என்பது மட்டும்தான் நம்ம இப்போ இந்த ஏற்று வைக்கப்பட்ட அறிவுலை எதையும் ஏற்றிக்கணும் ஏன்னா இப்ப நம்ம எல்லாமே ஏற்று வைக்கப்பட்ட அறிவில் தானே இருக்கோம் இப்ப எல்லாமே நமக்கு வெளியிருந்து வர்ற புற நாலேஜ் தான் உள்ளிருந்து அக நாலேஜ் நமக்கு வந்துட்டா நம்ம அமைதியாகிடுவோம் ஆனா அதையே நமக்கு வராமல் இருக்குன்னா நம்ம வெளியிருந்த விஷயங்களை சேகரித்து கொண்டே இருக்கிறோம் எல்லாம் நமக்கு இது இதப்படி அதேபடி நிறைய கேள்விகள் நிறைய ஆராய்ச்சிகள் இதெல்லாம் நமக்குள்ள நிறைய பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கு இப்ப திருமந்திரத்துல ஒரு பாடல் கடைசி அவங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இல்லை எல்லாம் அறியும் அறிவை நான் எண்ணில் எல்லாம் அறிந்த இறை எனலாமே அப்படின்னு திருமணருடைய திருமந்திரம் இங்க சொல்லுது இப்போ எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு அப்படின்னா நம்ம என்ன ஜென்ரலாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் அறியக்கூடிய அறிவை நம்ம விட்டுட்டு எல்லாமே இங்கே அறிஞ்சிக்கிட்டு ஒரு லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கிறோம் படிக்கும் போது நமக்கு அப்படி தான் புரியும் ஏன்னா நம்ம ஏற்றி அறிவு அப்படி தான் இருக்குது ஏன்னா எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டுட்டு எல்லாம் அறிஞ்சு லாபம் ஒன்றும் இல்லை போல் இருக்கு அப்போ எல்லாம் அறியும் அறிவை நான்னு சொல்லிட்டா அப்போ நானே இறைவன் இறைவனாகிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா இப்போ நமக்கு என்ன தோணும் அகம் பிரம்மா அஸ்மி நான் பிரம்மம் அப்படின்னு சொல்ல தான் தோணுமே தவிர அதனுடைய சூட்சமும் அதனுடைய நுணுக்கம் நமக்கு கண்டிப்பா புரிய போறது இல்லை அப்போ அந்த பாடலுடைய பரிபாசையை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான பிரத்யேக அறிவாற்றல் நமக்குள்ள வெளிப்படணும் அது எப்படி வெளிப்படும்னா நீங்க அந்த அறிவாக மாறும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது மலருமே தவிர நீங்கள் சாதாரண ஒரறிவு தாவரமாக இருந்து கொண்டு ஆறறிவு படைத்த மனிதன் போல நீங்க இயங்க முடியாது அல்லது ஒரு ஐந்தறிவு மிருகம் போல இருந்து கொண்டு ஒரு ஆறறிவு உள்ள மனிதன் போல செயல்பட முடியாது அப்போ அறிவு பரிமாணம் என்பது ஒவ்வொரு உடலுக்கும் எவ்வாறு வேறுபடுகின்றதோ ஒரு அறிவு உள்ள ஒரு தாவரத்துக்கு ஒரு கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் உணர்வு மட்டும் தான் அதற்கு அறியக்கூடிய தன்னை தொட்டால் ஓ என்னை தொடுகிறார்கள் மட்டும் அதுக்கு தெரியும் அவ்வளவுதான் அந்த தொடு உணர்வு மட்டும் அதுக்கு இருக்கிறது தொட்டாஞ்சுருங்கி செடியை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்கும் அப்போ நம்ம அதில் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஓ இது தொடு உணர்வு இதுக்கு இருக்குது அதனால் இது தொட்டாக சுருங்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அந்த புலன் அதுக்கு அவ்வளோதான் அதோடைய நாலேஜ் அதுக்கு மேலே நீங்கள் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு புரியாது நீங்கள் நான் தான் நிற்கிறேன் நான் ஆண் நிற்கிறேன் நான் பெண் நிற்கிறேன் என்னுடைய பெயர் இது நான் இவ்வளோ பட்டம் படிச்சுருக்கேன் நான் பெரிய ஒரு அக்ரி ப்ரொஃபசர் அப்படிலாம் நீங்கள் சொன்னால் கூட அந்த தொட்டாஞ்சுருங்கி செடிக்கு தெரிய போகிறது கிடையாது ஏன்னா அதுக்கு தொடுவது மட்டும்தான் தெரியும் அவ்வளோ அதுக்கு அறிவு அப்ப அந்த அடிப்படையில் பூச்சி புழுக்கள் மிருகங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் மனிதன் ஆறறிவு படைத்ததனுடைய அடிப்படை நோக்கமே தன்னை அறிவதற்காக மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த மனித பிறவியினுடைய மகத்துவமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு ஐந்தறிவு கிடைத்த மிருகமாக நம்ம வாழ்ந்தாச்சு ஏன்னா அங்க வந்து நம்ம கண்களால் நிறைய பேரை பார்த்தாச்சு காதால் நம்ம நிறைய விஷயத்த கேட்டாச்சு மூக்குனால சுவாசம் பண்ணியாச்சு வாயினால நல்லா சுவைச்சாச்சு எல்லாமே விதவிதமா சாப்பிட்டு அனுபவம் ஆக்கிட்டோம் அங்கெல்லாம் அந்த பீரியட்ல பட் இப்ப மனித பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் மகத்தான பிரத்யேக அறிவாகிய ஆறாம் அறிவை கொண்ட மனிதனாக அந்த ஆறாம் அறிவுங்கிறது என்ன மனம்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம உள்ள போய் அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு பிரத்யேக பகுத்தறிவாக மனிதன் பிறந்திருக்கிறதுனால இவன் மட்டும் தான் தன்னை யார் என அறிந்து கொள்ள முடியுமே தவிர மற்ற எந்த ஜீவராசிகளும் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாது அப்ப அந்த நிலைப்பாட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம என்ன செய்யணும் இதுவரைக்கும் எனக்கு எத்தனையோ உடல்கள் கிடைத்திருக்கிறது ஆனால் அந்த உடல்கள் வாயிலாக நான் யார் என்று என்னை தெரிந்து கொள்ள முடியவில்லை அந்த பிறவியில் என்னை மட்டும் இறைவன் ஒருத்தன் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா நான் மிருகமாக இருக்கும்போது எனக்கு இறைவனுங்கிற கான்செப்ட் சொல்லப்படவே கிடையாது நான் யானையாகவோ ஒரு பண்டிகையாகவோ இருந்திருக்கும் பொழுது நீ இந்த கூர்ம அவதாரத்தில் வருகின்ற பெருமாள் அல்லது நீ யானையாக வருகின்ற விநாயகர் என்று யாராவது அதுக்கு சொல்லி வச்சாங்களா ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அதான் நாமளா இந்த மனிதப் பிறவில ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் மிருகங்களுக்கு இறைவனையே தெரியாது இறைவன் யார் என்று தெரியாது ஏன்னா அதுங்களுக்கு அதுங்களையே தெரியாது அதுதான் எங்க பிரச்சனை அதுங்களுக்கு உண்ண உணவு இருந்தா போதும் சுகபோகங்கள் நம்மள அதாவது குழந்தை குட்டி பெற்றுக்கும் குடும்பத்தை நடத்திக்கும் இது மாதிரி வாழ்க்கை தான் வாழும் ஐந்து புலன்களுக்கு உட்பட்ட வாழ்க்கையை மிருகங்கள் வாழும் இன்றைய மனிதர்களும் அப்படித்தான் வாழ்றோம் பெரும்பாலும் அப்படித்தான் வாழ்றோம் ஆனால் ஆறாம் அறிவாகிய பகுத்தறிவை கொண்டு தன் நன்மை தீமைகளை அறிந்து கொள்ளுகின்ற பிரத்யேக அறிவாற்றலை பெற்ற மனிதன் மட்டும்தான் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தினாலே இது போன்ற வகுப்புகளை நாடுகின்றான் இப்ப இது போன்ற வகுப்புகள்ல நீங்க வந்து உக்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வம் இருப்பதனால்தான் இந்த வகுப்புக்கு நீங்க வர முடியும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த இப்போ வேலையே இல்லையே நீங்களும் உலக விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்க வேண்டியதான் ஐந்து அறிவு படைத்த மனிதர்கள் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கலாமே ஆனால் நாம் அதைவிட சிறிது கூடுதலான அறிவை பெற்றிருக்கின்றோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா அறிவு பரிமாணம் உயர் பரிமாணத்தை நோக்கி நாம் உயர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு இது அடையாளம் எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப ஒரு சின்ன குழந்தை ஒரு ஐந்து வயது குழந்தைகிட்ட வந்து நீங்க ஒரு கதவை தாப்பால் போட்டுட்டு நீ திறந்து சொன்னா அதை அப்படி தடுமாறும் அதே ஒரு பத்து பயது குழந்தையை வர சொல்லி கண்ண இந்த கதவை திறந்து விட்றா அப்படின்னு சொன்னா டடக்குன்னு அந்த லாக்கம் அவன் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கதவை திறந்து விட்ருவான் ஈஸியா உள்ள போய்க்கலாம் அப்போ ஏன் அந்த ஐந்து வயதுல முடியாதது பத்து வயதுல முடியுதுன்னா அந்த பக்குவம் அடையாத அறிவாற்றல் அவனுக்கு இருக்கு அந்த ஐந்து வயது குழந்தைக்கு ஆனால் பத்து வயது குழந்தையை அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கான் எப்படி ஆப்ரேட் பண்றது அது எப்படி தறக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் இப்ப இந்த மாதிரி ஒரு மனித பிறவியிலேயே ஒரு அறிவு குழந்தையாக நீங்க இருந்தப்போ உங்களுக்கு இருந்த அறிவும் இப்பொழுது நீங்க என்னென்ன வயதில் இருக்கின்றீர்களோ இப்ப இருக்கின்ற அறிவும் எந்த அடிப்படையில் மாறுபடுகின்றதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில் தான் மாறுபடுகின்றது ஏன்னா இப்போ அறுபது வயசு ஒரு தாத்தா கூட இருக்கலாம் இங்க ஆனா அவருக்கு வந்து ஒரு ராக்கெட் எப்படி செய்யறதுங்கிற டெக்னாலஜி தெரியாது ஏன்னா அவருக்கு அதை சொல்லிக் கொடுக்கவே இல்லை இன்னொரு சிலருக்கு என்ன பண்ணலாம்னா எனக்கு டிவி வைக்கவே தெரியாது நாங்க கத்துக்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சாதாரண உலகில் வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க அப்ப ஏன் அவங்களுக்கு அந்த நாலேஜ் வரல அப்படின்னு கேட்டா அது சம்பந்தமான ஆர்வம் அவர்களுக்கு உண்டாகவே இல்லை விருப்பம் இல்லை அதனால அவங்க அந்த பக்கத்துல போகவே இல்லை அப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க நமக்கு யார் யாருக்கு என்ன பிடித்திருக்கிறதோ அதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கிறோமே தவிர ஒரு பிடிக்காத விஷயத்தை நோக்கி நாம் நகருவதே கிடையாது அப்போ அது மாதிரி இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும் இப்ப இந்த பாடத்துல கலந்துகிட்டு இருக்கிற உங்க பத்து பேருக்குமே பத்து விதமான அனுபவங்கள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொரு தெரியாது இன்னொருத்தர் தெரிஞ்சு இன்னொரு அவசியம் இல்லை ஆனா நம்ம எல்லாருமே ஒரு விதமான வடிவத்துல ஒரு அமைப்புல உட்காந்துருக்குறோம் ஆனா ஒன்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம் நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு அந்த இறை சக்தி நம்மளை இயக்குது ஆனா அந்த இறைவனை நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஆனா நான் இந்த பிறவியனுடைய நோக்கம் என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்ததுனால தான் இந்த வகுப்பு உங்களால தேடி வர முடியும் அப்ப இங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லையில்லாத அந்த அறிவாற்றல் பேரறிவு அறிவு பிரகாசம் எப்படி இருக்கிறதுன்னா எல்லாம் வரையும் அறிவுதனை விட்டு அப்படின்னா இப்ப என்ன நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்பவன் இங்கு தனித்துவமாக இல்லை ஏனென்றால் இதுவரை நான் ஏற்றி எண்ணங்களுடைய அடிப்படையில் நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் எப்பொழுது இது போன்ற பாடத்திட்டங்களை நான் படித்து எனக்குள்ள ஒரு அறிவு புகுத்தப்பட்டதோ ஞானம் வந்துவிட்டதோ என்ன மாதிரி ஞானம் இப்ப நம்ம நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்து விட்டது தத்துவ மசி அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை கேட்டு அது எப்படி நான் தத்துவ மசி அப்படின்னு நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க கேட்டதுனால உங்களுக்கு வேதாந்த வகுப்புகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டது ஏன்னா இப்ப இங்க வந்திருக்கிற கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாமே சீனியர் ஸ்டூடெண்ட்டுங்கனால இந்த சப்ஜெக்ட் டைரக்டா போறேன் இப்போ மற்றவர்களுக்கு இது புரியாது அதனாலதான் இங்க செலக்டட் பீப்புள்ஸ் மட்டும் இதுக்குள்ள நான் வர சொல்லியிருக்கேன் அப்ப ஏன்னா இப்போ நீங்க ஏற்கனவே அகம் பிரம்மாஸ்மிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு ஏன்னா இறைத்தன்மை மட்டும்தான் இருக்கிறது அது என்னு இருக்கிறது நான் அதுவாகவே இருக்கிறேன்னுங்கிறது புரிஞ்சு போச்சு ஆனால் நான் அதை அனுபவமாக்க முடியாமல் இருக்கிறதா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இப்ப நான் இந்த பகுப்பினுடைய நோக்கமே உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க வேண்டும் தான் என்னுடைய நோக்கம் அப்ப இப்ப நீங்க என்ன பண்ணணும் எல்லாமே அறிவதனை விட்டு அப்படின்னா இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அகண்ட அறிவாகிய பேரறிவாகிய பரபிரமத்தினுடைய பரப்பிரகாசத்தை நீங்க வெளியே விடுங்க ஃபஸ்ட்டு எப்படி விடுறீங்க புலன்கள் வெளியாகத்தான் விட முடியும் ஏன்னா உங்களுக்கு எடுத்து உடல்களே ஐந்து புலன்களால் ஆளப்பட்டு கொண்டிருக்கின்றன கண்கள் வழியாக பார்க்கலாம் காதுகள் வழியாக கேட்கலாம் வாய் வழியாக நிசிக்கலாம் பேசலாம் மூக்கின் வழியாக நுகரலாம் என்ன வேணாம் செய்யலாம் ஆனா இந்த அனுபவங்கள் எல்லாமே எதன் அடிப்படையில் நடைபெறுகிறது என்று பார்த்தால் அந்த அறிவுனுடைய அடிப்படையில் தான் நடைபெறுகின்றது என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பேச முடிவதற்கே அந்த அறிவு இருந்தால் தான் பேச முடியும் இல்லாமல் பேச்சு வராது உங்களுக்கு ஏனென்றால் பேசுவதற்கு ஒரு சக்தி தேவை புலன் மட்டும் இருந்தால் போதாது அதே மாதிரி கண் இருந்தால் மட்டும் போதாது அந்த கண்ணினுடைய பார்வை வெளிப்படுவதற்கான வெளிச்சம் அந்த அறிவு உள்ள இருந்தால்தான் உங்களுக்கு வெளிச்சம் வரும் ஏனென்றால் ஒரு இறந்து போன உடலை பாருங்களேன் இதே கண் இருக்குது மூக்கு இருக்குது காது இருக்குது ஆனால் ஏன் அதனால செயல்பட முடியலன்னா அந்த இயக்கத்துக்கு ஆதாரமான இயக்கதாரி ஆகிய இறைவன் அந்த உடலுக்குள்ள அந்த உயிர் இல்லை என்பதுதான் பிரச்சனை இப்ப அது மாதிரி இப்ப இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிற அந்த உயிர் எப்படி இயக்குதுன்னா கண்கள் வழியாக இந்த கண் என்கின்ற புலன்கள் வழியாக ஒன்றை பார்க்கிறது அப்படி பார்ப்பவனை நம்ம பார்ப்பான்னு சொல்றோம் அப்ப பார்க்கின்ற பார்ப்பான் பார்வையின் வழியாக பார்க்கின்றான் பார்வை என்கின்ற புலன் வழியாக பார்க்கின்றான் எதை பார்க்கின்றான் பார்க்கப்படும் பொருளை பார்க்கின்றான் வெளியில் அவன் ஒன்றை படைத்திருக்கிறான் அதாவது ஒரு செடியை பார்க்கிறான் மனிதனை பார்க்கிறான் ஒரு மரத்தை பார்க்கிறான் எதை வேண்டுமானாலும் பார்க்கட்டும் அந்த பார்க்கப்படும் பொருள் எங்கிருந்து உருவாகியது என்றால் பார்ப்பானால் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது பார்ப்பவன் இருப்பதனால்தான் பார்வை மூலமாக பார்க்கப்படும் பொருள் தெரிகின்றது என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப இன்னைதான் பார்ப்பான்னு சொல்லப்பட்டது அந்த காலத்துல பார்ப்பான் என்றால் பிராமணர்கள் நம்ம நிறைய கன்வெர்ட் பண்ணிட்டோம் விஷயத்தை வந்து அரகறையா புரிஞ்சுக்கிட்டதுனால பார்ப்பான் அப்படின்னா பிராமண பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் பட் உண்மை என்னன்னா பார்ப்பான் என்பது அந்த இறைவன் மட்டும் தான் அவன் மட்டும் பார்க்க முடியும் மற்றவர்களால் பார்க்க முடியாது எப்படி பார்ப்பான்ங்கிற பொது அர்த்தம் அங்கு இருக்கிறது அந்த ஒரு ஒரு விஷயத்தில் எல்லாத்தையும் பார்க்க முடியும் அவனுடைய உலகம் வேறு நம்முடைய உலகம் வேறு ஏன்னா நாம ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில் ஒரு உலகத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்ப பார்க்கின்றவனுடைய பார்வை இப்ப உங்களுக்கு என்ன பண்றதுன்னா ஒரு இந்த செடியை காட்டி மல்லிகை செடி இந்த செடியை காட்டி இது ரோஜா செடின்னு நான் சொல்லிட்டேன் நீ ஓகே இதெல்லாம் வந்து மளிகை செடி ரோஜா செடினு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க இப்போ நான் வந்து ஒரு புது செடியை காட்டுறேன் இந்த செடி வந்து நீங்க பாத்திருக்கீங்களா இது என்ன மலர் தெரியுமான்னு கேட்டால் உங்களுக்கு கண்டிப்பா சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு ரூபம் தெரிகிறது நாமம் தெரியவில்லை தயர் தெரியவில்லை அப்போ ரூபம் தெரியவது எதனால இந்த கண்ணுங்கிற புலன் இருக்கிறதுனால ரூபம் தெரிகிறது இப்போ இந்த ரூபமும் இல்லாத ஒரு நிலைப்பாடலை நீங்க கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா அங்கு வெட்டவெளி தெரியும் வேற ஒன்றும் தெரியாது அதுதான் பார்ப்பான் உண்மையான பார்ப்பவன் அந்த வெட்டவெளிதான் அவன் மட்டும் தான் பார்க்கின்றான் வேற யாராலையும் பார்க்க முடியாது இப்ப நீங்க கண்ணை மூடுனாலே ஒரு இருள் தெரிகிறதை பார்க்கக்கூடிய உங்களால் பார்க்க முடியும் அந்த பார்வைக்கு எது ஆதாரமாக இருக்கிறது என்றால் அந்த பார்ப்பான் தான் ஆதாரமாக இருக்கின்றான் அவன் இருப்பதனால்தான் அந்த பார்வையின் வாயிலாக என்னுடைய இமைகள் மூடப்பட்டிருக்கின்றது அந்த இமைகளுக்குள் ஒரு இருள் தெரிகின்றதுங்கிறது கூட உங்களால அறிந்து கொள்ள முடிகின்றது இப்ப ஒரு குருடனுக்கு இதே நிலைதான் அவனுக்கு வந்து கண் இல்லாததனால அவன் வெறும் இருளை மட்டும் தான் பார்ப்பான் ஆனால் அந்த இருளை பார்க்கக்கூடியவனும் அந்த பார்ப்பாடு இருப்பதனால்தான் முடியும் இல்லைன்னா இருள் தெரியாதே இப்ப இருட்டு அப்படிங்கறத கூட நமக்கு தெரியணும்னா அது அந்த உள்ள இருக்கிற அந்த இறைவன் இருந்தா தான் கூட தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இங்க எல்லாமே அந்த இறைசக்தி பார்ப்பவனாக இருந்து கொண்டு புலன்களின் வாயிலாக அனுபவப்படுத்துவதை வைத்துக் நாம் பகுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இது வந்து புலன்களினால் கண்ணுடைய காட்சி இது காதுகளினால் கேட்கக்கூடிய கேள்வி இது மூக்கினால் நபரக்கூடிய நுகர்ச்சி அப்படின்றத நம்ம பிரித்து வைத்துக் கொண்டு புலன்களில் இயங்கி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த புலன்கள் இல்லாத நாம் இருந்தோம் அப்படிங்கறத நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த புலன்கள் இல்லாதப்பவும் நீங்க இருந்தீங்களே அப்பாவுடைய செமன்ஸ்குள்ள உயிர் அணுவா இருந்திருக்கீங்களே அப்போ நீங்க உயிரோட தான் இருந்திருக்கீங்க உயிர் அணுன்னே அதுக்கு பேர் உயிருந்தால் தான் அந்த அணு இயங்க முடியும் இல்லைன்னா அந்த அணு இயங்காது அப்ப இயங்குதுன்னா அதுக்கு உயிர் இருக்கு இயங்கிட்டு இருக்கு ஆனா அந்த இயக்கத்துல என்ன பிரச்சனைனா இது மாதிரி புலன்கள் இல்லை இப்ப நமக்கு கண்கள் காதுகள் மூக்கு எல்லாம் கிடைச்சதுனால இத்தனை உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப காது வழியாக நான் சொல்ற விஷயத்த நீங்க கேட்டுக்கிட்டு உங்களுக்குள்ள ஒரு நாலேஜ் டெவலப் ஆகிட்டு இருக்கு கண்கள் வழியாக நீங்க ஒரு மலரை பார்த்து இது மல்லிகை மலர் இது ரோஜா மலர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நாலெஜ் உங்களுக்கு டெவலப் ஆக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மூக்கின் வழியாக ஒரு மனத்தை நுகர்ந்து பார்த்து இது அற்புதமான மனம் அப்படின்னு அந்த மனத்தை நீங்க நுகரக்கூடிய ஒரு அறிவு உங்களுக்குள்ள கிடை அந்த அறிவினுடைய அடிப்படையிலேயே மனத்தை கூட பிரித்து பார்க்க முடியும் இது வந்து துர்நாட்டம் அடிக்கின்றது என்று கூட பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கின்றது என்றால் இதெல்லாம் எங்கிருந்து வருகின்றது என்று சற்று நாம் திரும்பி பார்த்தோமே இந்த அத்தனை புலன்களுக்கும் ஆதாரமான ஒரு ஆதார சக்தி நம்முள்ளே இருந்துதான் இந்த உடலுக்குள்ளே இருந்துதான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த இயக்கதாரியத்தான் இந்த உடலை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கின்றான் அவன் வழியாகத்தான் இந்த பார்வை என்ற காட்சி நமக்கு தெரிகின்றது இதன் வழியாக எதிரிலே படைக்கப்பட்ட பொருளும் நமக்கு பார்க்கப்பட பொருளாக இருக்கின்றது அதை பார்ப்பவனாக நானே இருக்கின்றேன் அப்பொழுது நான் என்பவன் யார் என்று இங்க திரும்பி பார்த்தோம்னா நாம இந்த உடல் நினைச்சுட்டு இருக்கிறதுல இருந்து நம்ம விடுபட மாட்டேங்கிறோம் ஏன்னா நம்ம உடல்ங்கிற ஒரு விஷயத்தினாலதான் இதை பார்க்க முடியுது கண் இருக்கிறதுனால தான் நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட அறிவாக இருக்கின்றது அதே போல மனம்ங்கிற விஷயம் என்ன பண்ணுதுன்னா இப்ப அன்னமய கோஷத்துல சொல்றேன் அன்னமயம்ங்கிற ஒரு உடல் இருப்பதனால்தான் நான் பார்க்கின்றேன் பார்ப்பவனாகிய நான் இருக்கின்றேன் ஒரு கான்செப்ட்ல சிக்கிக்கிட்டு இருக்கோம் அன்னமய கோஷத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி மனம்ங்கிற கான்செப்டுக்குள்ள எப்படி நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்ப நான் பார்க்கப்படுகின்ற பொருள் எனக்கு என்ன செடின்னு தெரியல ஆனா பக்கத்துல ஒருத்தர் சொல்றார் இது ரோஜா செடின்னு சொன்ன உடனே என்னுடைய அறிவு அது ரோஜா என்று பதிவு செய்து கொள்கின்றது இது மல்லிகை செடின்னு சொன்ன உடனே அது மல்லிகை என்று பதிவு செய்து கொள்கின்றது அந்த பதிவனுடைய அடிப்படையிலே தான் நான் பகுத்தறிகின்றேன் இது மல்லிகை செடி இது ரோஜா செடி என்று பகுத்தறியக்கூடியவனாக இருக்கின்றேன் அந்த பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு என்னுடைய மனமே ஆதாரமாக இருக்கின்றது ஆக மனோமய கோஷத்தில் நான் சிக்கி கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் எனக்கு இது போன்ற வெளிப்புறத்திலிருந்து பலவிதமான எண்ணங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக நாம் பிராணமய கோஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா இப்ப இந்த உடல் இயங்குது இப்ப இந்த உடல் இயங்குவதற்கு ஒரு காற்று உள்ள போய் வரணும் ஏன்னா பஞ்சபூத அடிப்படையில இந்த புலன்கள் செயல்பட வேண்டும் என்றால் கண் கண் காண வேண்டும் என்றால் காது விசயத்தை கேட்க வேண்டும் என்றால் அங்கு வந்து ஒரு சக்தி ஆற்றல் தேவைப்படுகின்றது அங்கு இயக்குவதற்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுகின்றது அந்த ஆற்றல் தான் இங்க பிராணன் என்று கூறப்படும் இந்த பிராண ஆற்றலுமே நமக்குள்ளிருந்துதான் மலருகின்றது இது வந்து வெளியிருந்து வர்றதே கிடையாது நாம அப்படி நினைச்சுட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ இந்த பிராணன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணத்தின் அடிப்படையிலே பஞ்சபூதங்களுடைய அடிப்படையிலே இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுமே தவிர அந்த பஞ்சபூதங்களும் நம்முள்ளேயே இருக்கின்றது என்பதை நாம் அறியாமல் இருக்கின்றோம் ஏன்னா இந்த உடல் பஞ்சபூதங்களால் தான் ஆக்கப்பட்டிருக்கின்றது அப்போ இந்த பிராண சக்தி நமக்குள்ளேயே தான் மலர்கின்றது நீங்க எந்த அளவுக்கு நீங்க உணவு எடுத்துக்கிறீங்களோ அந்த உணவின் வாயிலாக உங்களுடைய சக்தி மேம்படுகின்றது நீங்க உணவு இல்லாமல் இருந்து பாருங்களேன் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் உணவு இல்லாமல் இருந்தது கண் அப்படியே கண் ஒன்று ஒரு நாள் விரதம் இருக்க உணவுலேயே சிலர் பார்த்தீங்கன்னா கண்ணு அப்படியே மறக்கட்டுது அப்படியே மயக்க மரமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த உணவு தான் இந்த உடல் இயங்குவதற்கான சக்தியை கொடுக்கின்றது ஒரு மூணு நாள் நாலு நாள் சாப்பிடாம இருந்து பாருங்க கண் பார்வை அப்படியே மங்கிடும் ஏன்னா அந்த சக்தியெல்லாம் இழந்துடும் அந்த புலன்கள் எல்லாம் தன் சக்தியை இழந்துக்கிறோம் ஏனென்றால் அந்த புலன்களுக்கு தேவையான சக்தியை கொடுப்பது பிராணன் அந்த பிராணனுக்கு தேவையான சக்தியை கொடுப்பது உணவு அந்த உணவை உண்பதினால்தான் இந்த உடல் வளர்கிறது அப்போ இங்க உணவை சார்ந்திருக்கின்ற இந்த உடல் மனதை சார்ந்திருக்கின்ற இந்த உடல் புராணனை சார்ந்திருக்கின்ற இந்த உடல் புத்தி என்ற விஞ்ஞானமய கோஷத்தையும் சார்ந்திருக்கின்றது ஏன்னா இந்த விஞ்ஞானமய கோஷத்தினுடைய விசேஷமே என்னன்னு இது சரி இது தவறு என்று பகுத்தறியக்கூடிய ஒரு சக்தியை கொண்டதாக இருக்கின்றது அதாவது இது வந்து ரோஜா மலர் இது வந்து மல்லிகை மலர் அப்படின்னு பகுத்தறியக்கூடிய ஒரு புத்தி சக்தி நம்மால் மற்றவர்களால் ஏற்றுவிக்கப்பட்டதினாலே எழுப்பப்பட்ட ஒரு கோஷம் தான் விஞ்ஞானமய கோஷம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு புரிதலுக்காகத்தான் இந்த கோஷமெல்லாம் சொல்லிக்கிட்டு வரோமே தவிர இங்கே நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஆண்மாங்கிற ஒரு கட்ட விரல் சைஸ்ல உள்ள ஜோதி மாதிரி ஒளிகிட்டு இருக்கோம் அது மேல வந்து ஒரு தரத்தரையா போய் மூடிக்கிட்டு அப்படிங்கிறது எல்லாமே மனதினுடைய கற்பனை அப்படிலாம் எந்த கற்பனையும் செய்து கொள்ளாதீர்கள் இங்கே இருப்பது ஒன்று மட்டுமே அது இறைவன் மட்டுமே அது பரம் மட்டுமே அது வெட்டவெளி மட்டுமே அதுவா அதுவே நான் அதுவே நீ அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஏன்னா இங்கே அதுக்கு வேற ஒன்றுமே இல்லை அதன் மேல உருவங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ எப்படி ஒரு கண்ணாடி படிகக்கல்லின் அருகே ஒரு செம்பருத்தி மலரை கொண்டு போய் வைத்த உடனே அந்த செம்பருத்தி மலருடைய நிறம் அந்த கண்ணாடியில் பட்ட உடனே அந்த கண்ணாடிக்கள் சிவந்த நிறமாக அழகி இந்த சிவந்த நிறம் வந்து கண்ணாடிக்கல்லுடைய சொந்தமா என்றால் கிடையாது பக்கத்திலே வைக்கப்பட்ட அந்த செம்பருத்தி மலருடைய நிறத்தை எடுத்துக்கொண்டு அந்த நிறத்தில் அது காட்சியளிக்கின்றது அது மாதிரி இப்போ இங்க பிரம்மத்துக்கு எதுவுமே சொந்தம் இல்லை அது எதுக்கும் கட்டுப்படாதது தண்ணில் தானா இருக்கின்றது ஆனா அதன் மீது இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த பிரபஞ்சம் ஒன்று இருக்கின்றது இந்த பிரபஞ்சத்திலே சூரியன் சந்திரன் போன்ற கோள்கள் இருக்கின்றன அந்த கோள்களில் பூமி என்ற ஒரு கோள் இருக்கின்றது அந்த கோளிலே மனிதர்கள் என்று இருக்கிறார்கள் எல்லாம் நம்மளால் ஏற்றி விஷயத்தை வைத்துக் நாம் பேசி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த படைப்பு எல்லாமே நம்முடைய மனம் சார்ந்த படைப்பு தான் நீங்க உயிரணுவாக இருக்கும்போது இந்த உலகம் உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களால் சொல்ல முடியவில்லை இல்லையா அது நீங்க ஆழ்ந்த உறக்கத்தில் போகும்போது இந்த உலகம் எப்படி இருந்தது உங்களால் சொல்ல முடியாது சரி நீங்கள் ஆழ்ந்த உறக்கம் வேண்டாம் கனவு நிலைக்கு போகும்போது இந்த உலகம் எங்க போயிடுச்சு அப்ப நீங்க வேற உலகத்துல இருந்தீங்க வேற நண்பர்கள் வேற சூழ்நிலைகள் தானே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அப்ப இது உலகத்தை இந்த மனம்தான் படைத்துக் கொள்கின்றதை தவிர இதை எல்லாமே ஏற்று வைக்கப்பட்ட எண்ணம் என்பதை நாம் ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ளணும் இப்ப இங்க நமக்கு கன்ஃபியூஷன் வருது ஏன் இது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணமா இருக்கிறது இதுல நான் விடுபட முடியாதா இப்ப இதுக்கு உண்டான வழிமுறைகளே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு இந்த வகுப்புல வரலாம் வர வேண்டும் அதற்கு தான் இப்ப நம்ம இந்த வகுப்புல கொஞ்சம் விளா போறோம் விவரமா சொல்றதுக்காக இப்ப என்ன செய்து கொள் இப்ப எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இங்க இல்லை ஏன்னா இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த அறிவின் வழியாக இது ரோஜா மலர் இது மல்லிகை மலர்ன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா அந்த ஏற்று எண்ணத்தின் வாயிலாக ஓகே இது ரோஜா இது மல்லிகைன்னு தெரிஞ்சுக்கிறீங்க ஆனா அந்த அறிவு அதை அறிந்து கொள்வதனால் எந்த பிரயோஜனம் அதுக்கு அவசியமே கிடையாது மனதிற்கு தான் அவசியம் ஏனென்றால் இந்த ஆசைப்படுவதும் அனுபவமாக்க விரும்புவதும் மனம்தான் அறிவுக்கு அந்த அவசியமே கிடையாது ஏன்னா இங்க பிரம்மம் எதையும் ஏற்கவே ஏற்காது எதுவுமே அதுக்கு அவசியம் இல்லை ஆனா மனசு என்ன பண்ணுதுன்னா ஒரு விஷயத்த அடைய ஆசைப்படுறதுனால அதை உருவாக்கி கொண்டு அதை அனுபவமாக்க ஆசைப்படுவதனால அதுக்கு பெயரையும் ரூபத்தையும் சூட்டிக்கொள்கின்றது அப்படி சூட்டிக்கொண்டதனுடைய இதைதான் நம்ம இப்ப ஒவ்வொரு பொருளாக பார்த்து கொண்டிருக்கிறது அப்போ பார்க்கின்ற பொருள் இந்த அறிவின் வாயிலாக அறியப்படுகின்றது அப்ப இது வந்து ரோஜாமலர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு அப்போ எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கில்ல எல்லாம் அறியும் அறிவை நான் எண்ணில் இப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா இதை ரோஜாமலர் சொல்லி தெரிஞ்சுக்கிறது யார் அந்த அறிவாகிய நான் இருப்பதனால்தான் இது ரோஜாமலர் என்று என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது நான் இல்லாவிட்டால் அது ரோஜாமலர் எப்படி தெரியும் கண்டிப்பா தெரிய போறது இன்னொருத்தர் இருந்து அதை ரோஜாமலர்ன்னு சொன்னா கூட கேட்கறதுக்கு நீங்க இருக்கணுமே நீங்களே இல்லைன்னா ரோஜா மலர் அவர் கத்திக்கிட்டே இருந்தால் கூட உங்களுக்கு காதில் விழாது உங்களுக்கு காது புலன் வேலை செய்யலைன்னாலும் உங்களுக்கு அது ரோஜா மலர்னு கேட்க போகிறதில்ல கண்ணுங்கிற புலன் உங்களுக்கு வேலை செய்யலைன்னாலும் அது ரோஜா மலர் எப்படிப்பட்ட நீரம் அது என்ன டிசைன்னு கூட உங்களுக்கு தெரியாது அதனுடைய மலருடைய அழகு கூட உங்களுக்கு பார்க்க முடியாது ஏன்னா கண்ணுங்கிற ஒரு புலன் உங்ககிட்ட இல்லாததுனால அப்போ இந்த கண்ணுங்கிற ஒரு புலன் இல்லாத ஒரு நிலையை நினச்சி பாருங்க அவளுக்கு எந்த மலரும் எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் இப்போ நமக்கு மட்டும்தான் எல்லா மலரும் விதவிதமாக தெரியுது இது ரோஜா மலர் இது சாமந்திய மலர் இது மல்லிகை மலர்லாம் சொல்ல முடியுதுன்னா நம்ம கண்ணுங்கிற ஒரு புலன் வழியாக இதை எல்லாம் அனுபவமாக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்து பார்த்து அனுபவமாக்கி வச்சுட்டு இருக்கோம் இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் தான் இங்க நம்ம சொல்ல வரோம் ஏன்னா இது இது மாதிரி விஷயங்கள்னால எந்த பலனும் இல்லை அப்படிங்குன்னு சாஸ்திரம் சொல்றது அப்போ எல்லாம் அறியும் அறிவை நம்ம விட்டு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிய வருது எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இங்க இல்லைங்கிறது தெரிய வருது அப்போ இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை இந்த அறிவின் வழியாக நான் தெரிந்து கொள்வதெல்லாம் எல்லாம் அறிகின்ற அந்த அறிவு தான் தெரிந்து கொள்கின்றது மனமாகிய நான் தெரிந்து கொள்வது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க புரிய வருது ஏன்னா இவ்வளவு நாள் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அகம் பிரம்மாஸ்மிங்கிற கான்செப்ட் தெரிவதற்கு முன்னாடி நான் தான் தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய அறிவுல்தான் இது ரோஜான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய அறிவில்தான் இது வந்து மல்லிகையின் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ இந்த அகம் பிரம்மாஸ்மி கான்செப்ட்களை வந்து இது படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுனால நானே பிரம்மம் சொல்லும் என்னுடைய பிரம்மா அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் எதையாவது அனுபவமாக்கி பார்க்கணுன்னு அப்பதான் எனக்கு பிரம்மா அனுபவம் உண்டாகும் அப்படிங்கிறதுனால நான் எதையாவது அனுபவம் ஆகாதா எனக்கு என் அனுபவம் எப்படி உண்டாகும்னு தேடும் என்னால் படைக்கப்பட்ட பார்க்கப்படும் பொருளாகிய ஒன்றை என்னுடைய பார்வையின் வழியாக பார்ப்பவனாகிய நானே பார்த்து கொண்டிருக்கேன் அப்ப நான் தான் இதை படைக்கின்றேன் பார்வையின் வழியாக இதை பார்க்கின்றேன் பார்ப்பதை நானே அனுபவமாக்கின்றேன் அப்போ அதைத்தான் இந்த திருமந்திரம் அழகாக சொல்ல வருகிறது எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கில்லே எல்லாம் அறியும் அறிவை நான் எண்ணில் எல்லாம் அறிந்த இறை எனலாமே அப்ப இதை அறிந்து கொள்கின்ற இறைவன் ஒருவன் இந்த உடலை கொண்டு இந்த புலன்களின் வாயிலாக இந்த உலகத்தை அனுபவமாக்கி கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரணும் அப்படி வரும்பொழுதுதான் இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அப்ப எல்லையில்லாத அந்த பேரறிவு நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம் பரமாத்மா பரிபூரணம் சச்சிதானந்தம் உயிர் உணர்வு இது எல்லாமே சூட்டிக்கொண்ட பெயர்கள் அதுக்கு அதுக்கு நாம ரூபமே கிடையாது அது வந்து நிர்குண பிரம்மம்னு பேரு அதுக்கு அதுவும் ஒரு நாமம் தான் இங்க குணங்கள் சொல்றதுக்காக அந்த வாரத்தை நம்ம உபகப்படுத்துறோம் நிர்குணம் அப்படின்னா எந்த ஒரு குணமும் அதற்கு இல்லை ஏன்னா இது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு வரையறுக்க முடியாது குணம்னா அதுக்கு ஒரு வரையறை இருக்கு இப்படிப்பட்ட குணம் அதுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா குணம் அது நிர்குணம்னு பேரு அப்ப குணமற்ற நிலையிலே அந்த வெட்ட வெளியிலே ஒன்றுமே இல்லை அங்கு அது மட்டும் தான் இருக்கிறது தன்னில் தானாய் தன்மயமாய் எதுவுமே இல்லாமல் நான் மட்டும் இருக்கிறேன் என்ற உணர்வு அது இருக்கிறது தன்னைத்தானே அது அறிந்து கொள்கின்றது ஆனால் அது எப்படி உணர்வு இருக்கிறதுனா என்னை நானே அறிந்து கொண்டிருக்கின்றேன் உணர்வு மயமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இது ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட அறிவு இப்போ நான் விஷயத்துக்கொள்ள வரேன் இப்போ நீங்கள் எல்லாமே அந்த பிரம்மம் தான் அறிஞ்சு கொள்கிறதுன்னு சொல்லும் இப்போ நான் என்ன என்னுடைய கேரக்டர் என்ன என்னுடைய ரோல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பொருளை உபயோகப்படுத்தி கம்ப்யூட்டர் வச்சு என்ன காணும் வேணாம் செய்யலாம் இல்லையா நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அக்கௌண்டிங் பார்க்கலாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒரு வெப் டிசைனிங் பண்ணலாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஆன்லைன் சாட்டிங் பண்ணலாம் என்ன வேணால் நான் செய்யலாம் அது மாதிரி இங்க பல்வேறு உடல்களின் வாயிலாக அந்த பரபிரம்மம் தன்னை அனுபவமாக்கி கொண்டிருக்கின்றது இப்ப இந்த அனுபவம் மற்ற ஜீவர்களுக்கு அது இறைவனுடைய அனுபவம்னு தெரியாது ஏன்னா அவைகளுக்கு அறிவு கிடையாது அதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல் கிடையாது ஆனால் ஆறாம் அறிவு கிடைத்த பிரத்யேக மனிதன் இது தன்னுடைய செயல் அல்ல எல்லாமே அந்த இறையை இந்த உடலை பயன்படுத்தி கொண்டு தன் தன்னை ஏதோ அனுபவமாக்கிக் கொள்ள விரும்புகிறது என்னை வைத்து எதையோ செய்ய விரும்புகிறது அதை நான் அறிந்து கொள்கிறேன் அது இப்போ எனக்கு இந்த பாடங்களை படித்ததனால் புரிந்து முடிகிறது அப்போ இது என்னுடைய செயல் எதுவும் இல்லை எல்லாம் அது செய்து கொண்டிருக்கின்றது அப்போ நான் என்று நினைத்து கொண்டிருந்த என்னுடைய அகங்காரம் என்னுடையது என்று சொல்லி கொண்டிருந்த என்னுடைய மமகாரம் எல்லாமே அதனுடையது என்று நாம் எப்பொழுது அதனிடம் ஒப்படைத்து விடுகின்றோமோ அப்பொழுது நம்ம விராட் ஸ்வரூபமாக மாறிவிடுவோம் ஏன் அப்படின்னா விராட்னா விஸ்வரூப தரிசனம் அதாவது இங்க இருப்பதெல்லாம் இறைவனே இந்த மொத்த பிரபஞ்சமும் நாம் என்னென்ன மாதிரி ஏற்றி வச்சுட்டு இருந்தோமோ சூரியன் சந்திரன் கோல்கள் விண்மீன்கள் அப்புறம் அதுல வந்து பூமி அந்த பூமியில மனிதர்கள் மிருகங்கள் தாவரங்கள் என்று என்னென்ன விசே சுகங்களை நாம் உண்டாக்கி வைத்துக் அது எல்லாம் எதனுள்ள இருக்கின்றது என்றால் அந்த ஏக பொருளாகிய பரமாத்மாவின் விஸ்வரூபம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் விஸ்வம் என்றால் உலகம் என்ற அர்த்தம் அந்த வடிவத்திலே இந்த உலகம் காட்சி ஆகின்றது அப்போ அதுவே தன்னை ஒரு உலகமாக ஒரு உருவமாக அனுபவமாக்குது எப்படின்னா இப்ப நான் எப்படி ஒரு எலக்ட்ரானிக் ரோபோட்டை மேனுபேக்சரிங் பண்ணி அதை வச்சு நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் எனக்கு தேவையான காரியங்களை அது அதுவே இந்த உலகத்தில் தேவையான உடல்களை எல்லாம் படைத்து அனுபவமாக்கி கொண்டிருக்கின்றது அதனுடைய அனுபவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நாம் அகங்காரம் அமகாரத்திலே ஒரு ரோபோட் எப்படி நான் தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தன்னுக்குள்ள அது அகங்காரம் அடைந்தால் நாம் பார்த்து சிரிப்போமோ இப்போ நீங்கள் ஒரு ரோபோட்டை ஏற்கிறீங்க அந்த ரோபோட்டை வச்சு சமையல் செய்றீங்க அந்த சமையல் செஞ்சு அதை சாம்பார் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்த உடனே சூப்பராக இருக்குன்னு ரசிச்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்ன அந்த ரோபோட்டா நான் செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்குன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்குள்ள என்ன தோணும் ஒரு சிரிப்பு வரும் ஏன்னா அந்த ரோபோட் செயல் அந்த சாம்பாரை நான்தான் என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உள்ள கொடுத்து நான் அதை செய்ய வச்சிருக்கேன் என்னுடைய டெக்னாலஜியை நான் யூஸ் பண்ணி அதில் எப்படிலாம் சாம்பார் செய்யணுங்கிற ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ப்ரோக்ராமிங்ல அந்த சாம்பார் வச்சிருக்கு அதை நான் ரசிச்சு ருச்சி சாப்பிட்றேன்ற ஒரு மெச்சூரிட்டி உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இறைவன் இந்த படைக்கப்பட்ட ஜீவராசிகளை வைத்துக் தான் இயங்கி கொண்டிருக்கின்றான் ஆனால் இந்த இயக்கத்துக்கு காரணமான இறைவனை விட்டுவிட்டு நாம் என்ன பண்றோம் நான் தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்னுடைய காரியம் இது என்னுடையது என்ற அகங்காரம் அமகாரத்தில் சிக்கி நம்ம யார் என்று அறிய முடியாமல் இருக்கின்றோம் அப்ப இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இப்ப அந்த ரோபோட்டு வந்து தன்னை இயக்கிறது வந்து என்னுடைய எஜமானி அவர்தான் தெரிஞ்சுக்குமா தெரிஞ்சுக்காது ஏன்னா அதுக்கு அந்த பிரத்யேக அறிவு கொடுக்கப்படவில்லை ஏன்னா அந்த ப்ரோக்ராமை என்னுடைய ப்ரோக்ராம் தான் அப்போ நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கும் போது நீர் ரோபோட்டா நீ ஒர்க் பண்ண வேண்டிய மட்டும்தான் உன்னுடைய வேலைன்னு நான் அதை கொடுத்துக்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்குமே தவிர அது தன்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய அறிவாட்டல் பெற்றது அல்ல அது மாதிரி இப்போ ஒரு தாவரம் தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்குமா தெரிஞ்சுக்காது என்னை இயக்குவது இறைவன் தெரிஞ்சுக்குமா தெரிஞ்சுக்காது ஒரு மிருகம் அதாவது நாயோ பன்றியோ பசுவோ என்னை வந்து இறைவன் தான் இயக்குகின்றான்னு தெரிஞ்சுக்குமா தெரிஞ்சுக்காது ஆனால் யார் தெரிந்து கொள்ள முடியும்னா இந்த பிரத்யேக ஆறாம் அறிவு பெற்ற மனிதன் இந்த அறிவு பரிமாணத்திலே உயர் பரிமாணத்தை நோக்கி நகரும் பொழுது எல்லா மனிதர்களும் தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா எத்தனையோ கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள் எல்லா மனிதர்களுமே இறைவனை தெரிஞ்சுக்கிட்டாங்களா நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியாது நம்மை போன்ற அதீத ஆர்வம் தேடுதல் உள்ளவர்களும் மட்டுமே இறைத்தன்மையை நோக்கி நகருவதனாலே நான் யாரால் இயக்கப்படுகின்றேன் என்னுடைய உள் என்பது என்ன இந்த உடல் என்ன தஞ்ச என்ன பரமாத்மான்னா என்னங்கிற கேள்வி நமக்குள்ள எழுந்திருச்சதுனாலே நாம் இது போல விஷயங்களை தேடுவதனாலே இப்போ என்ன பண்ணுது அந்த எரிசக்தி தன்னை தங்கள் மூலமாக காட்டி கொடுக்கின்றது எப்படி காட்டி கொடுக்கும் இப்போ ரோபோட்ல நான் ப்ரோக்ராமிங் செஞ்சு வச்சிருக்கேன் இந்த சாம்பார்லாம் இப்படி செய்யணும்னு சொல்லி நான் ஒரு ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்கேன் இப்ப நான் என்ன பண்றேன் அந்த ரோபோட்டுக்கு நான் தான் செய்யறேங்கிற ஒரு ஆப்ரேட்டர் அதை கொடுக்கணும் கொடுத்தா தானே அது ரோபோட்டு தெரிஞ்சு இப்ப நான் அடுத்த ப்ரோக்ராமிங் எழுதுறேன் அந்த ரோபோட்ல என்ன மாதிரி ப்ரோக்ராமிங் எழுதுறேன் அப்படின்னா இப்ப இந்த ரோபோட்டானது நீ செய்யல இந்த செயலெல்லாம் நான் தான் செய்யறேன் இப்போ வந்து இந்த உன்னுடைய டோட்டல் கண்ட்ரோல் என்னுடைய கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஃபீட்பேக் கொடுத்த உடனே அது உடனே என்ன தெரிஞ்சுக்குது ஓ என்னை கண்ட்ரோல் பண்ணுறது இவருதான்ற அதுக்கு ஒரு நாலேஜுக்கு டெவலப் ஆகிற மாதிரி நான் ஒரு சாஃப்ட்வேர் அதில் க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியுற மாதிரி இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா பழைய ஆண்மைகள்லாம் வேண்டாம் ஏன்னா அதெல்லாம் வந்து நிறையதான் பாடல்களாக பாடி நிறைய விஷயங்களை எப்படி எப்படியோ மாற்றி மாற்றி கொடுத்து ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கீங்களே அதனால் நம்ம மாடர்ன் டெக்னாலஜிலே பேசுவோம் இறைவனை அப்போ அப்படிப்பட்ட ஒரு ரோபோட் சிஸ்டத்துல நான் எப்படி என்ன நான் ஆப்ரேட் செய்கிறனோ அது இறைவன் இப்பொழுது நமக்கே அந்த பிரத்யேக அறிவை தன்னுள்ளிருந்து உருவாக்குகின்றான் அதைத்தான் மணிவாசக பெருமான் சொல்கிறார் அவன் அவன் தாள் அவன் அருள் இருக்கணும் இறைவன் ப்ரோக்ராம் பண்ணிருக்கணும் நீ வந்து நான் தாண்ட அவனை இயக்கிட்டு நீ என் மூலமாக தான் நீ எனக்கு வேறாக இல்லை நானே நீ நீயே நான் அப்படின்னு இறைவன் தனக்குள்ள அந்த ப்ரோக்ராமை கொடுத்துட்டா அடுத்த செகண்ட் நாம பிரம்ம மாறிக்கோம் இப்போதான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம எலிஜிபிளே ஆகுறோம் எப்பொழுது நான் இறைத்தன்மையை அடைந்து விட்டேன் இறைவன் தான் என்னை ஆட்டிவிக்கின்றான் அவன் மூலமாக இந்த உடல் இயக்கப்படுகின்றது இந்த மனம் இயக்கப்படுகின்றது இந்த எல்லா காரியத்துக்கும் கருவி அவன் தான் என்று புரிந்து கொண்டா இங்கே என் செயலாவது ஒன்றுமில்லை என்று தான் சொல்ல முடியும் அதுதான் ஞானிகளுக்கு அழகு அவர்தான் ஞானி மற்றவரெல்லாம் அக்ஞானி ஏன்னா அக்ஞானிகளுக்கு என்ன வேலை நான் செய்கின்றேன் என்னுடையது என்ற அகங்காரம் அமகாரத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவனும் அஜ்ஞானிதான் எப்பொழுது எதுவும் என் செயல் அல்ல எல்லாமே இறை செயல் அவன் என்னை மூலமாக இயக்கி கொண்டிருக்கின்றான் இந்த உடல் என்ற ஒரு கரியை வைத்துக் அவன் கையாண்டு கொண்டிருக்கின்றான் இந்த மனம் என்ற ஒரு கரியை வைத்துக் கொண்டு அடைந்து கொண்டிருக்கின்றான் நம்ம எப்போ புரிந்து அப்பொழுது இங்கு என் செயலாவது ஒன்றும் என்ற ஞானம் நமக்கு புதிக்க ஆரம்பித்துவிடும் இந்த ஞானத்தினுடைய மலர்ச்சி தான் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலர் சகசிரகாரத்திலே மலர்வதாக கூறப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் ஒரு கற்பிதமாக புத்தகத்திலே படித்து விட்டு உடனே கீழே மூலாதாரத்திலிருந்து சகசகாரம் வரைக்கும் நான் உள்ளிருந்து குண்டலினியை ஏத்துறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் எல்லாம் இருக்கின்றது ஆனால் இதெல்லாம் ஒரு காலத்திலும் அந்த குண்டலினிங்கிற ஒரு சக்தியை மேல ஏற்றி சகஸகாரத்துல ஆயிரம் தாமரைகள் மலர வைக்கலாம் முடியாது ஏனென்றால் இங்கெல்லாம் இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை பத்தி நான் பேசி கொண்டிருக்கின்றேன் இந்த உடல் கடந்த நிலையில் நாம் இருக்க வேண்டிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு அகண்ட அறிவு சுரூபமாகிய பரபிரம்மம் பரம் பரம் என்றாலே வெளி என்ற ஒரு பொருள் தன்னில் தானாய் தன்னை அறிந்து கொள்வதற்காக தன்னை ஒரு உபாதியின் மூலமாக ஒரு உடலின் வாயிலாக தன்னை காட்டி கொடுக்கின்றது நான் தான் நீ நீ தான் நான் என்று காட்டி கொடுத்த மறு வினாடி அந்த மனம் தன்னை அந்த இறைத்தன்மையோட ஒப்படைத்து விடுகின்றது எல்லாம் நீவும் இல்லை அப்பொழுது அப்ப எப்படி எதிர்ப்பு தெரிவதும் நீ தான் என்று புரிய ஆரம்பித்து விடும் என்றால் இப்ப நீங்க இருக்குது ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா இப்ப இந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கானே இந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த மொபைல் கண்டுபிடிக்கப்பட்டது மனித அறிவுக்கு உட்பட்ட கண்டுபிடிப்புகள் மட்டும்தான் இந்த பூமியில் இருக்க முடியும் அப்ப மனித அறிவில் கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை விஷயங்களுமே எங்கிருந்து கிடைந்தது அந்த அறிவு எங்கிருந்து வந்தது ஒரு விஞ்ஞானி நான் தான் கண்டுபிடித்தேன் ஐசக் நியூட்டன் அல்லது நான் ஐன்ஸ்டீன் போட்டுக்கிற மாதிரி நம்ம போட்டுக்க முடியுமா அறியாமையில போட்டுக்க வேண்டியதுதான் ஆனா அந்த அறிவு தான் அதை கண்டுபிடித்திருக்கிறது அந்த அறிவு இந்த மனிதன் மூலமாக இந்த உடலின் மூலமாக அதை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறதே தவிர அந்த கண்டுபிடிப்புக்கு கர்த்தா கடவுள் மட்டுமே இறைவன் மட்டுமே நான் என்று சொல்வது நம்முடைய அகங்காரம் அமகாரம் என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப யார் ஒருவனுக்கு நான் என்ற அகங்காரம் விட்டுவிடுகின்றதோ அவன் இறைவனாகவே மாறிவிடுகின்றான் இதை அழகாக ரமண மகரிஷி நான் உதியாது உள்ள நிலை நாம் அதுவாய் உள்ள நிலை நான் என்ற ஒரு அகங்காரம் யாருக்கு உதிக்கவில்லையோ அவர்கள் நாம் அதுவாய் உள்ள நிலை என்று பன்மையில் எடுத்துக் கொள்கின்றார்கள் ஏன் பண்மையில் எடுத்துக் கொள்கின்றார்கள் எதிரில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் நானே நான் என்னால் படைக்கப்பட்டிருக்கின்றது என்னுடைய அறிவினால் வெளிப்பட்டது அப்போ என்னுடைய படைப்பது நான் செய்வதற்கு பதிலாக அது செய்து கொண்டிருக்கின்றது இப்போ நான் வந்து கையில் பணம் என்னன்னா லேட் ஆகும் நான் ஒரு பணம் என்னும் இயந்திரத்தை கண்டுபிடித்து அதில் பணத்தை போட்ட உடனே வேகமாக எண்ணி வைத்தலை தான் நோட்டிருக்குன்னு சொல்லுது அப்போ இந்த டெக்னாலஜியுடைய வளர்ச்சிக்கு நானே காரணமாக இருப்பது போல இந்த பிரபஞ்சத்தினுடைய வளர்ச்சிக்கு நான் தான் காரணமாக இருக்கின்றேன் என்பதை இறைவன் சொல்லாமல் சொல்லுகின்றான் அப்போ அந்த இறைசக்தி தான் நீங்க எல்லாவற்றையும் இயக்குகின்றது என்கின்ற பொழுது உங்களுக்கு இப்பொழுது அனுபவம் ஆகும் எப்படி ஆகும் என்றால் இருப்பதெல்லாம் இறைவனே இந்த உடலின் வாயிலாக எதில் இருப்பதையும் இறைவனாகவே காட்டி கொடுக்கின்றது அப்பொழுது என்னுடைய அறிவு இருப்பதனால்தான் எதில் இருக்கின்ற ஒரு பொருள் படைக்கப்பட்டிருக்கின்றது அந்த படைப்புக்கு ஆதாரமான அறிவு என்னிடத்திலேயே இருக்கின்றது அப்ப நானே எல்லாமாக இருக்கின்றேன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா இப்ப யார் மேல நம்ம விருப்பு விருப்பு காட்ட முடியும் எனக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு இந்த கெட்டவன் இவன் நல்லவன் சொல்லி நான் என் பிரித்து பார்க்க முடியுமா இப்ப என்னுடைய பார்வை எங்கு போய்விட்டது என்னுடைய அறிவு பரிமாணம் எங்கு உயர்ந்து விட்டது என்பதை தான் நாம் இங்கே சற்று ஆழ்ந்து புரிந்து வேண்டும் இப்ப இந்த பாடத்தினுடைய முக்கிய நோக்கமே உங்களுடைய மனம் தன்னை அறிவாக அறிந்து கொள்ள தயாராக வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கிய நோக்கம் ஏனென்றால் இங்கே சிக்கி கொண்டிருப்பதே மனதில் தான் இப்ப உங்களுடைய மனம் என்ன கற்பித்துக் கொண்டிருக்கின்றதோ அதிலிருந்து வெளிவர தயங்குகின்றது நான் இறைவனை வந்து ஒரு பிற சூடிய சிவபெருமானாக ஒரு மூன்று பட்டை அடித்த பெருமானாக கையில ஒரு சூலாயத்தை வைத்த பெருமானாகத்தான் நான் பார்த்திருக்கிறேன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இறைவன் உதயமானால் தான் நான் இறைவனை பார்த்தேன் என்று நம்புவேன் சொன்னா அது நான் ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா ஏனென்றால் உங்களுடைய கற்பிதத்தில் ஏற்று வைத்துக் கொண்டிருக்கிற கடவுளை இங்கு காட்ட முடியாது இங்கு கடவுள் என்பவது நிர்குணஸ்வரூபம் அது உருவமற்றது அது எல்லையற்றது அது எங்கும் நிறைந்தது அது தூணிலும் இருக்கின்றது துரும்பிலும் இருக்கின்றது என்கின்ற பொழுது உங்களுக்குள்ளும் இருக்கின்றது எதிரில இருக்கின்ற ஒரு பொருளுக்குள்ளும் இருக்கின்றது எப்படி இருக்கின்றது அணு என்று திருப்பியும் சயின்ஸ்கூல போயிட வேண்டாம் உங்களுடைய அறிவாக இருக்கின்றது உங்களுடைய அறிவு பரிமாணத்தில் அது எந்த இடத்தில் பரிமாணத்தில் இருக்கின்றது என்றால் தன்னுடைய அறிவினால்தான் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இல்லை அந்த அறிவை விடுவதனால்தான் இங்க எல்லாமே தெரிகின்றது அந்த தெரிகின்ற பொருள்கள் எல்லாம் என்னுடைய படைப்பு என்று அறிந்து கொள்வதில் லாபம் எங்கும் இல்லை யார் அதை படைத்திருக்கின்றார் எல்லாம் அறியும் அறிவை நான் எண்ணில் அப்படிப்பட்ட எல்லாம் அறிந்து கொள்ளுகின்ற இந்த அறிவை நான் என்று அந்த இறை சக்தி அறிகின்றது என்று அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்த இறை அனலாமே இப்பொழுதுதான் நான் அந்த அகம் பிரம்மாசி என்று சொல்ல முடியும் அப்பொழுது என்னுடைய மூலமாகத்தான் அந்த இறை சக்தி வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்னுடைய மூலமாகத்தான் இங்கு எல்லாமே படைக்கப்பட்டிருக்கின்றது நான் இருப்பதனால்தான் இங்கு எல்லாமே இருக்கின்றது இதை கடவுபிசத்தை அழகாக சொல்கின்றது நான் தற்ற சூரியோபாதி நான் சந்திர நேமா வித்தியதோ பாந்திகி குதோயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தசிய பாஷா சர்வம் விபாதி எவ்வளவு அழகாக உபனிசத்து நமக்கு விளக்கம் கொடுக்கின்றது புரிந்து கொள்ள இருக்கின்றோம் நான் தற்ற சூரியோபாதி நான் இருப்பதனால்தான் சூரியன் இருக்கின்றது நான் இருப்பதனால்தான் சந்திரன் தெரிகின்றது நான் இருப்பதனால்தான் விண்மீன்கள் ஒழுகின்றன அப்படி இருக்கின்ற பொழுது நான் இல்லாமல் இந்த கற்பூர ஜோதி ஒளிர்ந்து விட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குது உபனிஷத்து அப்ப போய் கோயில்ல ஒரு கற்பூர தீபாராதனை பார்த்துக்கிட்டு இறைவான கன்னத்துல போட்டுக்கிறதுனால அங்கு இறைசக்தி உண்டாக்கி விடுமானா நான் இருப்பதனால்தான் அந்த இறைசக்தியே உண்டாக்கப்பட்டிருக்கின்றது என்னால் படைக்கப்பட்டது தான் அந்த ஆலயம் என்னால் படைக்கப்பட்டதுதான் அந்த ஆலயத்தில் உள்ள சிலை என்னால் படைக்கப்பட்டது தான் அந்த கற்பூரம் என்னால் படைக்கப்பட்டதுதான் அந்த கற்பூர ஜோதி நான் தீப்பெட்டியில் அல்லது ஒரு தீபத்தில் ஏற்றினால்தான் அந்த தீபமே எரியும் நான் இல்லாமல் தீபம் எரிந்து விட முடியுமா நான் இல்லாமல் அங்கு சிலை உண்டாகி விட முடியுமா நான் இல்லாமல் அந்த ஆலயம் உண்டாகி விட முடியுமா அப்போ அந்த நான் யார் அந்த நான் இந்த மனித உடல் மகத்தான அந்த பேரறிவு அந்த பரமாத்மா என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நீங்களும் இறை எண்ணலாமே இதுதான் திருமந்திரம் இங்கு உபதேசிக்கக்கூடிய ஒரு பாடலுடைய சாராம்சமே இது போல மூவாயிரம் பாடல்கள் இருக்கின்ற திருமந்திரம் இதையெல்லாம் மிக மிக உள்ளே நுணுக்கமாக அரைந்தோமையானால் அது ஒரு அறிவு பொக்கிசம் அதை அனுபவமாக்கிவிட்டால் ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பேரானந்தம் மலரும் ஆனால் இப்பொழுது கூட நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் அதற்கான புதிய தேர்தல்கள் எல்லாம் ஒன்றும் முயற்சிக்க வேண்டாம் இங்கு இருப்பது இறைவன் மட்டுமே அதை அறிந்து கொள்வதற்கு என்னுடைய மனம் தயாராகிவிட்டதா என்னுடைய மனம் அதை உணர்ந்து கொண்டதா நான் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கின்றேன் நான் யார் நான் இந்த உடலா நான் இந்த மனமா நான் இந்த அறிவா அறிவு என்றால் புத்தி விஞ்ஞானமய கோஷமா அல்லது நான் காரணத்தேகமா இப்ப காரணத்தேகம் என்கிற அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் இப்போ இது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்த பாயிண்ட் எல்லாம் வந்து அன்னமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் புத்தி சக்தியாகிய விஞ்ஞானமய கோஷத்தை பேசணும் இப்ப காரணத் தேகம் என்ற ஒன்று நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்னன்னா அதை வந்து சஞ்சீத கர்மா நம்ம படிச்சு வச்சுட்டோம் சாஸ்திரத்துல அப்புறம் அது வந்து பல பிறவிகளாக நான் சேர்த்து வைத்து கொண்ட எண்ணங்களுடைய தொகுப்பு சித்தம் அப்படின்னு வர நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப இந்த சித்தத்தை வந்து நான் கழட்டி விட்டா தானே என்னுடைய அடுத்த ஆன்மாவை நான் அறிய முடியும் அப்படின்னு திருப்பி டுவாலிட்டிக்குள்ளேயே நம்ம சிந்திக்கிறோம் இங்க என்ன விஷயம்னா இந்த காரணத்தேகம் என்பது இந்த சஞ்சித கர்மா என்பதே நீங்க வந்து டுவாலிட்ட வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால வந்தது எப்படின்னா நான் செய்கின்றேன் அப்படின்ற அகங்காரம் அதாவது மனிதன் நான் செய்கின்றேன் என்னுடைய பெயர் இது என்னுடைய படிப்பு இது என்னுடைய உத்தியோகம் இது என்னுடைய உத்தியோகத்தின் வருமானத்தில் இந்த குடும்பம் வாழ்கின்றது அகங்காரம் இது எல்லாம் நம்முடைய மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில் இந்த செயல்களை இந்த எண்ணங்களை நாம் காரணத்தேகமாக சஞ்சித கர்மமாக சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையில் என்ன என்றால் இந்த சித்த பதிவுகள் எல்லாம் யாரால் இயக்கப்பட்டிருக்கின்றது என்றதை இந்த பாடத்திட்டத்தில் வந்து நீங்கள் புரிந்து கொள்கின்ற பொழுது அந்த இறைவனால் தான் இயக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இங்கு என் செயலாவது ஒன்றும் இல்லை என்கின்ற பொழுது இந்த நன்மை தீமைகளுக்கோ என்னால் நடக்கக்கூடிய சாதக பாதகங்களுக்கோ நான் பொறுப்பாளி அல்ல என்று உங்களால் கூற முடிகின்றதோ அன்று காரணத்தேகத்தை உங்களால் கடந்துட முடியும் கட்டாயம் கடந்துவிட முடியும் ஏனென்றால் அந்த தகுதிக்கு உங்களுடைய மனம் தயாராகிவிட்டதா என்பதைத்தான் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இங்க முழுக்க முழுக்க மனம் சார்ந்ததில் தான் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் ஏன் இந்த மனம் சார்ந்து நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த மனதிலே அவ்வளவு விஷயங்களை நாம் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இறை வழிபாடு முதல் கொண்டு இறைவனை முதல் கொண்டு ஏகப்பட்ட உலக விவகாரங்கள் எல்லாம் என்னால் உண்டாக்கப்பட்டதாக நாம் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லது நான் செய்தேன் என்று புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லது என்னுடையது என்று தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இங்கு எதுவும் என்னுடையது நான் செய்தேன் என்கின்ற அகங்காரம் அமகாரம் எப்பொழுது நீங்குகின்றதோ இந்த தேகத்தை கொண்டு இறைவன் தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் நமக்குள் உதயம் ஆகின்றதோ அன்று இந்த மனம் அறிவாக மாறிவிடுகின்றது அவ்வளவுதான் மீண்டும் மனம் இருக்கும் இந்த உடல் எங்கும் போயிடாது இப்போ ஒரு இந்த ஞானத்தை அடைந்து இந்த அனுபவத்தை அடைந்து விட்டவர்களெல்லாம் இந்த உடலை உடனே விட்டுட்டு போயிட முடியாது ஏன்னா அறியாமையில் வந்த உடல் இது ஆனால் இந்த உடல் இருக்கும் போதே அறிவை அறிந்து கொண்டவன் அதற்கு பிறகு அவன் செய்வது ஒன்றும் இல்லை இங்கு செயல்படுவதெல்லாம் அதனுடைய செயல் அவ்வளவுதான் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு நடப்பதெல்லாம் நன்மைக்கே எல்லாம் இறைவன் செயல் அப்படிங்கிற மனோபாவத்திலே இந்த உலகத்தை வெறும் பார்வையாளனாக அப்சர்வராக வேடிக்கை பார்க்க வேண்டியது மட்டும் நாம் செய்ய வேண்டியது அதற்காக நாம் சாப்பிடாமல் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருப்பதா என்ற கேள்வி எழுதியக்கூடாது ஏனென்றால் அதை எல்லாம் செய்பவனும் அவன் இந்த உடல் இருக்கின்ற வரைக்கும் அவன் இதை வைத்து என்ன வேண்டுமான செய்து கொண்டிருப்பான் அந்த செயல் அவனை சார்ந்தது என்று முழுமையாக அவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் இதற்கு பெயர் தான் சரணாகதி பக்தியிலே சரணாகதி என்று கூறப்படுகின்றன அப்ப சரணாகதி என்றால் என்ன ஒரு மனிதன் தன்னை தாசனாகவும் தனக்கு வேறாக இறைவன் தலைவனாகவும் இருப்பதாக கருதி கொண்டு எல்லாம் அவன் செயல் என்று இறைவனிடம் தன்னை ஒப்புவித்து விடுகின்ற பொழுது அதை நாம் சரணாகதி என்று கூறுகின்றோம் இது பக்தியிலே கூறப்படுகின்ற ஒரு விஷயம் ஆனால் இங்கு ஞானத்திலே எல்லா விஷயங்களும் அறிந்து கொண்டு இங்கு படைக்கப்படுவதும் படைக்கப்பட்ட பொருளும் படைப்புக்கு காரணமான பார்வையும் எல்லாம் அவனே என்பதை அறிவுபூர்வமாக அறிந்து கொள்கின்ற பொழுது இங்கு சந்தேகமே இல்லை இறைவன் மட்டும்தான் இருக்கின்றான் என்பதை தெல்ல தெளிவாகி விடுவோம் இன்னொரு விசேஷம் என்னவென்றால் இருக்கின்ற இறைவன் உருவமற்றவன் என்ற அகண்ட அறிவுக்குள்ளே வந்து விடுவோம் பக்திகள என்ன ஒரு பிரச்சனை என்றால் உங்களுக்கு பிடித்தமான ஒரு கடவுளை பிடித்துக் கொண்டு சரணாகதி அடைந்து விடுவீர்கள் உங்களுக்கு திருமலை பிடிக்கும் என்றால் நான் விஷ்ணு பக்தன் என்று திருமாலை பிடித்துக் அல்லது அம்பாலை பிடிக்கும் என்றால் நான் அம்பாளுடைய பக்தை என்று நீங்க அம்பாலை பிடித்துக் ஆனால் இங்கு ஞானத்துடைய விசேஷத்தன்மையை என்ன என்றால் இங்கு பிடிப்பதற்கு ஒன்றுமே இல்லை நான் அதுவாகவே இருக்கிறேன் ஏனென்றால் என்னை வைத்துக் கொண்டு தான் இருக்கின்றதுனால் உடலை வைத்துக் கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிற நமக்குள்ள வரும்போது போய் உண்மையான நானாக அதுவே இருக்கிறது என்று தெரிந்து கொண்ட பிறகு நாம் அகம் பிரம்மாஸ்மி என்று கூற முடியும் இதைத்தான் நாம் இந்த பாடத்திலே மிக முக்கியமாக அறிந்து கொள்ள இது சம்பந்தமான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கேளுங்கள் ஒரு ஐந்து நிமிடம் எடுத்துக்கொள்வோம் அடுத்த வகுப்பு அடுத்த வாரம் சனிக்கிழமை தொடரும் இப்ப ஒரு மெஷினுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்ப மெஷின் வந்து இப்ப ப்ரோக்ராமடி அது இயங்கிட்டு இருக்கு ஆனா மனிதன் ஏன் வந்து ப்ரோக்ராமை மீறி இயங்குறான்னு கேட்டீங்கன்னா இங்க மனிதன் தனியா ஒண்ணு இல்லவே இல்ல இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அதனால இறைவன் இந்த உடல் மூலமா சில காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறத நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா சந்திரவாகிய நான் செய்கிறேன் அப்போ எனக்கு வேறாக இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற டுவாலிட்டிக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது இப்போ நீங்கள் வந்து எப்பயுமே இந்த உலக விஷயங்களோட கம்பேரிசன் பண்ணிக்கிறீங்க இப்போ ஒரு ரோபாட்டாக ஒரு சயின்டிஸ்ட் இயக்குறாருனா அதை இயக்கிறதுக்கு அவரு இருந்து ஆப்ரேட் பண்ணும்போது அது தெரியாமல் இருக்கிற மாதிரி இங்கே இறைவன் என்ன இயக்குறான்னா எனக்கு தெரியணுமல்ல அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்களை இயக்கவே இல்லை நீங்கள் ஒருத்தர் கிடையவே நான் சொல்கிறேன் ஏன்னா இங்கே நீங்கங்கிற ஒரு விஷயமே நீங்கள் நானுங்கிற அகங்காரத்துக்குள்ளே இருக்கிறதுனால தான் இருக்குது அதாவது நான் சந்திரா அப்படிங்கிற ஒரு நேம் உங்களுக்குள்ள இருக்குது நான் சந்திராங்கிற ஒரு உடல் உங்களுக்குள்ள இருக்குது மனித உடல் ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறதுனால நீங்க என்ன நினச்சிக்கிறீங்கன்னா இது நான் வந்து இப்படிப்பட்டவள் நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன் நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு மேலே இருந்து இறைவன் என்ன வச்சு கரியா உபயோகப்படுத்திட்டு இருக்கேன் ஒரு தாட்டு கூட உங்களுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட தாட்ஸ் தான் பட் இங்கே நீங்க நான் சொல்ற சரண்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்க அந்த உடல் அந்த அனுபவம் எல்லாமே இறைவனை சார்ந்தது இறைவனே நான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த உடல் காணாமல் போயிடும் மனம் காணாமல் போயிடும் கோஷங்கள் தானாகவே களைஞ்சு போயிடும் அந்த அந்த புரிதல் உங்களுக்குள்ளே வரணும் அந்த புரிதல் எப்போ வரும்னா மனம் அதுக்கு பக்குவமாகும் இங்கே பக்குவமே மனம்தான் ஏன்னா இப்போ ஒரு மனசை வந்து நம்ம என்ன தான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தா உடனே அது ஏற்றுக்காது அது அனுபவமாக நம்ம காட்டி கொடுத்தா தான் அது அந்த அடிப்படையில் இப்போ இறைமுன்கிற உங்களுக்கு அனுபவம் ஆகணும்னா நீங்கள் எல்லாமே இறைத்தன்மையில இருக்குது நான் அந்த இறைத்தன்மைதாங்கிறத நீங்கள் ஏற்றுக்கும் போது மட்டும்தான் அனுபவமாகும் ஏன்னா இங்கே மனம்தான் அதுக்கு தடையாக இருக்கு அந்த தடை வந்து மனமே தான் காரணம் அதை காட்டி கொடுப்பதும் மனம்தான் ஏன்னா அந்த அறிவு வந்து மனதின் வாயிலாகத்தான் பிரகாசிக்குது இப்போ நான் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் வந்து என்னுடைய மூலமாக அந்த கம்ப்யூட்டர் இயக்க முடியும் இப்போ நான் வந்து ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் உள்ளே போட்டுறது என்னுடைய ப்ரோக்ராமிங் மைண்டு நான் எழுதி வைத்த ப்ரோக்ராம் மூலமாக நான் இந்த கம்ப்யூட்டர் இயக்குறேன் அது மாதிரி இருக்கா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஏற்று வைக்கப்பட்ட எண்ணத்தில் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த காரணத்தையும் முந்தாயிடுச்சு என்னுடைய பாவ புண்ணியங்களால் நான் இப்படி வாழ்கிறேன் அப்படிலாம் நீங்களாம் நினச்சிக்கிறீங்க நான் வந்து இவளை சம்பாதிக்கிறனால நான் இப்படிப்பட்ட வாக்க வாழ்கிறேன் அல்லது அவன் சம்பாதிக்கவே அவன் ஏழையாக இருக்கிறான் அல்லது இவங்க வந்து கெட்டவங்களாக இருக்கிறனால இப்படி கஷ்டப்படுறாங்க அவன் வந்து நல்லதெல்லாம் செய்யலாம் அவன் புண்ணிய காரியம் பண்ணுறான் அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கிறீங்க பட் இங்கே உண்மை என்னன்னா இங்க படைக்கப்பட்ட அத்தனையுமே அதனுடைய இருக்கிறதுனால இங்க இது சிறந்தது இது தாழ்ந்ததுங்கறத நம்ம மைண்ட் தான் டிசைட் பண்ணதை பண்ணவே இல்லை ஏன்னா உங்களுடைய உடம்புக்குள்ள இருக்கிற ஐந்து கை இந்த கை உயர்ந்தது இந்த கை விரல் எப்படி கூற முடியாதோ ஏன்னா உங்களுடைய பர்பஸ் என்ன ஐந்து விரல்களும் இருந்தால்தான் நீங்க ஒரு பொருளை எடுக்க முடியும் அப்ப உங்களுக்கு இந்த விரல்களுடைய ஏற்றத்தாழ்வுல நீங்க பாக்க மாட்டீங்க எனக்கு கட்ட விரல் வந்து ரொம்ப சின்னதா இருக்குது நான் ஆள்காட்டியவர்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கேன் அதை விட அந்த நடுவிரல் பயங்கர பெருசாக இருக்குது இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க ஏன்னா இங்கே எனக்கு இந்த கை விரல்களை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த கையை வச்சு என்னால் காரியம் செய்ய முடிகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இறைவன் என்ன சொல்கிறான் இங்கே சந்திராங்களை இந்த மாதிரி நான் படைச்சிருக்கேன் பவானிங்கிறவளை அந்த மாதிரி படைச்சிருக்கேன் ராமசாமி இப்படி படைச்சிருக்கேன் குப்புசாமி அப்படி படைச்சிருக்கேன் இதெல்லாம் என்னுடைய படைப்பு நான் இப்படி தான் வச்சிருப்பேன் அவங்க இப்படி தான் இயங்கணும் இது வந்து அவன்தான் டிசைன் பண்ணுறான் அவனுடைய முடிவு இருக்கிறதுனால அவன் அவன் என்ன நினைச்சுக்கிறான் நான் தன்னை தனித்துவ படுத்திக்கிறான் தன்னை தனித்துவப்படுத்தும் போது மட்டும்தான் அது அகங்காரம் அமகாரமாக அது மாறுது இந்த இடம் இந்த புரிதல் உங்களுக்கு வரணும் இப்ப ஒரு ரோபோட் வந்து தன்னை தனித்துவப்படுத்திக்காது என்ன அது போக்கில் அது இயங்காது ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி அந்த ரிமோட் உங்கள் கிட்ட இருக்கு ஆனால் உங்களை கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி இறைவன்கிட்ட இல்லை ஏன்னா நீங்களே இறைவனுங்கிறதுனால இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா எனக்கு வேறாக இறைவன் இருக்கிறான் அவன் என்னை இயக்குகிறான்னு நீங்கள் நினைச்சாலே நீங்கள் ட்யாலிட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இங்கே இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் நீ இயக்கப்படுவதெல்லாம் இறைவனுடைய இயக்கம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்குறோம் அப்போதான உங்களுக்கு போதிக்க முடியும் அப்போ ஒரு போதனை என்பது போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரும் அதை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மாணவனும் இருந்தால்தான் அங்கே போதனை நடக்கும் இல்லைன்னா அங்கே போதிக்க வேண்டிய விஷயமே இல்லை அது மாதிரி இங்கே புரிய வைக்க வேண்டும் என்றால் அதுக்கு உதாரணமாக சில விஷயங்களை எடுத்து கையாள வேண்டி இருக்கிற சில விஷயங்களை நாங்கள் ஓமானமோ எடுத்து கையாளுவோம் நீங்க என்னத்தையும் சிக்கி இதுதான் வந்து ஆளு நான் இப்படிப்பட்ட நீங்கள் இப்பெல்லாம் அந்த சிந்தனை புரியுதோ அப்பெல்லாம் நீங்க தனியாக உங்களுடைய பார்வை ஏற்றி வைக்கப்பட்ட சிகப்பு கண்ணாடியா இருந்தாலும் பாருங்க அதாவது கண்டு பார்ப்பான் அப்படின்னு ஒருத்தருக்கு ஆனே உள்ள பார்ப்பனன் பிராமின்ஸ் நினைச்சு கூடாது பார்ப்பான் ஒருத்தருக்கானே அவன் மூலமாக இந்த உலகத்தை பாருங்க அப்போ பார்வை பார்க்கப்படும் பொருள் எல்லாம் நானே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அந்த பார்வையோட இந்த உலகத்தை அப்படி அணுகுங்க நீங்க எடுத்து ஒரு சாப்பிடற சாப்பாடு கையில பாருங்க அன்னம் நானே பொதுவாக சொல்லப்பட்டதுனால நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க அதாவது எல்லாமே அப்படிதான் பர்ஸ்ட் பக்குவப்படுத்தணும் குழந்தைகளுக்கு வந்து எடுத்த உடனே பிரம்மம்னு சொன்னா புரிஞ்சுடுமா புரியாது அப்போ அந்த குழந்தைகளுக்கு இறைவன் ஒருத்த இருக்கிறான்ப்பா அவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவனும் கொஞ்சம் உருவகத்துலலாம் கொடுத்து அவனை தயார் பண்ணி அவன் கொஞ்சம் ஹையர் கிளாஸ் வரும்போது தான் அவனுக்கு அதனுடைய அனுபவத்தை உண்டாக்கி கொடுக்க முடியும் ஆனால் எடுத்த உடனே அந்த குழந்தைக்கு இறைவனே நீ தான் சொன்னால் அதுக்கு புரியாது இறைவனே முன்னே யாருன்னு அதுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு பயம் வரணும் அப்புறம் ஒரு பக்தி வரணும் ஒரு அன்பு வரணும் இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும் இது எல்லாம் யாருக்கு பயிற்சின்னு நினைக்கிறீங்க எல்லாமே மனதிற்கு தான் பயிற்சி ஒரு ஒரு வயது குழந்தையில இருந்து நீங்க ஐம்பது வயது குழந்தையா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மனதிற்கு தான் பயிற்சி ஐம்பது வயதுல உங்களுக்கு குழந்தைன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இது புரிதல் இல்லாமே வாழ்வதனால எப்ப புரியுதோ அப்ப நீங்க அறிவா மாறிக்கிறீங்க நீங்க அன்பா மாறிக்கிறீங்க உங்களுக்கு ஆனந்தம் தானாக மலர ஆரம்பித்து விடும் இந்த அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் அதை உண்டாக்காமல் நான் விட போறதில்லை இந்த வகுப்பை இத்தோடு நிறுத்திக்கொள்வோம் இந்த வாரத்துல நீங்க பண்ண வேண்டிய ட்ரைனிங் என்னன்னா நீங்க எல்லாம் பொறுமையா இருப்பதெல்லாம் இறைவனேங்கிற பார்வையில அந்த இறைவன் நானேங்கிற பார்வையில பாருங்க நீங்க இறைவனே ட்யாலிட்டிக்கு போயிடாதீங்க இயக்கிட்டு இருக்கான் நான் வந்து ஒரு தனி ஆள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கேயும் மாட்டிக்குவீங்க ஏன்னா இங்க இருமைகளே கிடையாது இறைவன் மட்டுமே இருக்கிறான் அவன் வந்து எப்படி இயங்குறான்னா இந்த உடல் மூலமா இயங்கிறான் இறைவன் எப்படி இருப்பான் அவன் அவன் வந்து உருவத்திலே இல்லை அவன் உருவமற்ற பறவழியாக இருக்கிறான் அந்த பறவெளிய வந்து இந்த இடத்துல இவ்வளோ சைஸில் இருக்குது அது இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் பிரிக்க முடியுமா அது முடியாது ஏன்னா அது இன்ஃபினிட்டி அது எல்லாம் ஏற்றுறது அப்போ அதை வந்து என்னுடைய உடம்புக்குள்ளே எத்தனை இன்ச்சில் இருக்கான் இப்போ வர பற வெளி வச்சிருக்கான் வெளியே வந்து அகண்டமாக இருக்கான் எனக்குள்ளே பிண்டமாக இருக்கிறான் அப்படின்லாம் கேட்கக்கூடாது ஏன்னா இங்கே பிண்டம் அகண்டம் எல்லாம் மனதினால் ஏற்றி வைக்கப்பட்ட உருவத்தினால் உண்டாக்கப்பட்ட எண்ணங்கள் தானே தவிர இது அகண்ட அறிவு இதுக்கு வந்து எந்த ஒரு டெஃபினிஷனுமே கொடுக்க முடியாது ஆனால் ஒரு அறிவை ஒரு அறிவுக்கே உபதேசிக்கிறது ரொம்ப டஃப் இந்த சப்ஜெக்டை ரொம்ப டஃப் நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்க சப்ஜெக்ட் ஏன்னா உங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இப்போ பாருங்களேன் ஒரு ரோஜா மலர் கிட்ட போய் நீ ரோஜா மலர் தான் சொல்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா ஒரு சர்க்கரை இருக்குது அந்த சர்க்கரை வந்து இனிப்பு வந்து நான் சுவைச்சு பார்க்குறேன் எனக்கு இனிப்பு தெரியுது நான் சக்கரை கிட்டே போய் நீ இனிப்பு ஒன்று தெரியுதான்னு கேட்டால் அது சொல்லுமா அது அதனால இனிப்பாக தான் இருக்குது ஆனால் அந்த இனிப்பு வந்து நீ பாரு இனிப்பாக இருக்குது பாரு இனிப்பாக இருக்கு பாருன்னு சக்கரை கிட்ட நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் அதுக்கு புரியாமல் திருதுன்னு முடிச்சுக்கிட்டே தான் சர்க்கரை இருக்கும் ஏன்னா அந்த சர்க்கரைக்கு தன்னுடைய அனுபவம் தனக்கு அனுபவம் ஆகாது இதத்தான் திருமந்திரத்துடைய மூன்றாவது பாடல் பாருங்க அழகாக காட்டும் மண்ணொன்று பல நற்களம் ஆகிடும் உண்நின்ற யோனி கற்கெல்லாம் ஒருவனே கண்ணொன்றுதான் பல காணும் தன்னை காணா அண்ணலும் இவ்வண்ணமாகி நின்றானே எந்த கண்ணுமே தன்னை காண முடியுமா இப்ப நீங்க வச்சிருக்கிற கண்ணு மூலமா நீங்க மற்றதெல்லாம் பார்க்கலாம் ஆனா அந்த கண்ணை வச்சு உங்க கண்ணை நீங்க பார்க்க முடியுமா முடியவே முடியாது அப்போ இது மாதிரிதான் இறைவன் அந்த இறைத்தன்மை உங்ககிட்ட அப்படித்தான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா என்ன காட்டி கொடுங்க என்ன காட்டி கொடுங்கொடுப்பேன் அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா உங்களை காட்டி கொடுக்க முடியாது என்னால உங்களை உணர வைக்க முடியும் எப்படி உணர வைக்க முடியும்னா உங்ககிட்ட இருக்கிற மனம் எங்க சிக்கிட்டு இருக்குங்கிறத விடுவிச்சு கொடுத்துருவேன் அவ்வளவுதான் இங்க மனதை நான் விடுவித்து கொடுத்து விட்டேன் என்றால் நீங்கள் அறிவாக மலர்ந்து விடுவீர்கள் அவ்வளவுதான் நீங்க அறிவாகத்தான் இருக்கின்றீர்கள் அதற்கு வேறாக நீங்கள் யாரு அப்ப எல்லாமே நண்தான் இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற நானும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் எல்லாம் ஒன்றே இங்கே பிரிவே கிடையாது ஆனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இங்கே ஒரு ப்ராசஸ் நடக்குது எப்படின்னா இப்போ ஒரு சமையல் செய்யும்போது எப்படி பல பொருள்களை சேர்த்து ஒரே பொருளாக மாற்றுறோமோ அது மாதிரி இங்கே பல பொருட்கள் கலந்து உரையாடி கொண்டு அவ்வளவுதான் இதன் வாயிலாக என்ன நடக்கணும் அந்த அறிவு மலரும் அவ்வளோதான் விசயம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த அறிவு மலரும் ஒரே அறிவாக மாறிவிடும் இப்போ மனமாக இருக்கிறதுனால தனித்தனியாக இருக்குது ரியாலிட்டிக்குள்ளே இருக்குது நீங்கள் ஏற்றி வைத்துக்கொண்ட எண்ணத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறீங்க ஆஹ் ராமசாமி ஏத்து வைத்துக்கொண்ட எண்ணத்துக்கு அடிப்படையில் ராமசாமி ஒரு ஆளா இருக்காரு குப்புசாமியை ஏத்துக்கொண்டு அடிப்படையில் குப்புசாமி காரியத்துல இங்க எண்ணங்களற்ற நிலைங்கிறது என்னன்னா இருப்பதெல்லாம் இறைவனேன்னு தெரிஞ்சா இங்க எண்ணமே இல்லையே எல்லாமே அவனாகவே இருக்கும்போது நான் எதை பிரிச்சு பார்ப்பேன் எனக்கு போய் ரோஜாமலரை போய் ரோஜான்னு சொல்ல மாட்டேன் இறைவா அப்படின்னு ஒரு மல்லிகை போய் பார்த்த உடனே மல்லிகைன்னு நான் ஒரு புது பெயர் கொடுத்து அழைக்க மாட்டேன் இறைவான்னு பாப்பேன் ஒரு சாப்பாடை பார்த்த இறைவான்னு பாப்பேன் ஒரு பாத்திரத்தை பார்த்த உடனே இறைவான் நீக்க மாதிரத்தை கொடுக்க முடிய பார்க்கமிடம் எங்கும் நீக்க மாதிரி எப்படி நிறைஞ்சிருக்கான்னு தேடிக்கிட்டே இருக்கீங்க தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஏன்னா நீங்களேதான் அதை பார்க்கறீங்க நீங்களே தான் அதை அனுபவமாக்கிறீங்க நீங்களேதான் அது இவ்வளவுதான் இந்த கிளாஸுடைய இன்றைய வகுப்பு அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் நன்றி ஓம் தத் சார்